இகப்பதியான எம்பெருமானுடைய போர் அனுகிரக விசேஷத்தினாலே கைசிகம் பாகாத்யம் அல்லது கைசிக புராணம் என்பது பற்றிய விஷயத்தினை அடியேன் கிரகித்த அளவிலே ஒரு சில வார்த்தைகளை கூற முயல்கின்றேன் பெருமான் அருளி செய்தாரம் ஆகிய மூன்று அவதாரங்களிலே எம்பெருமான் சர்வஸ்லோகம் என்பதாக ஒன்றினை அருளி செய்கிறான் சர்வஸ்லோகம் என்னால் என்ன அர்த்தம் என்பதை விசதவாசிக்காமணியான மனவார மாமணிகள் பிரலோகாச்சாரியர் அருளை செய்த மமுக்சிபடியினுடைய வியாக்கியானத்திலே அருளை செய்கிறார் இவ்வருகு மேல் வேறொன்று இல்லாமல் இருப்பது எதுவோ அதற்கு சர்மஸ்லோகம் என்று திருநாமம் இதற்கு மேல் வேறொன்று இல்லை என்று எல்லையாக சொல்லப்படுவது எதுவோ அதற்கு தர்மஸ்லோகம் என்று திருநாமம் என்பதாக தர்மஸ்லோகம் என்பதை அர்த்தத்தினை விசதவாசி காமணியான மாமூலிகள் அருளி அவற்றிலே வராக அவதாரத்தினுடைய வைபவத்தை பறக்கச் சொல்லுகின்ற ஓர் வைபவம் எதில் அமைந்திருக்கிறது என்பதனால் இந்த வராக புராணம் என்ற இவ் வராக புராணத்தின் உள்ளே உள்ள மகாத்மியத்திற்கு பெயரே கேசிக மகாத்மம் என்று பெயர் இப்பொழுது பதிப்பிக்கப்பட்டுள்ள வராக புராண புத்தகங்களை பார்த்தோமானால் சவுக்கரவேத்திர மகாத்தியம் என்பதாக ஒரு அத்தியாயம் காணப்படுகிறது அதாவது சவுக்கரவேத்திரம் என்பது திருக்குறங்குடி என்னும் திவுதேசத்தை பற்றிய நமக்கு தெரிவிக்கிறது அந்த வராக புராணத்திலே உள்ள சவுக்கரவேத்திர மகாத்மத்தை ஸ்ரீரங்கேச புரோகிதரான பராசர பட்டர் தன்னுடைய தன்னினைகளால் நோக்கி திருக்கண்களால் நோக்கி அந்த சௌக்கரவேத்திர மகாத்மியத்தை தனியாக எடுத்து அதில் உள்ள ஸ்லோகங்களுக்கு அற்புதமான மணிப்பிரவாலையில் ஒரு வியாக்கியான தள்ளி செய்திருக்கிறார் பராசர பக்தருடைய காரணத்திற்கு முன்பாக கைதிகமாக தனதுகள் நடைபெற்றதா என்றால் நடைபெற்று வந்தே இருக்கிறது என்பதற்கு பல ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கின்றது முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய என்ன விஷயம் என்றால் திவைத்துவ சம்பிரதாயத்திலே உள்ள ஆகமங்கள் இரண்டு பதோ சாஸ்திரமாக ஸ்ரீ பாஞ்சராத்திரம் என்ன பதோ சாஸ்திரமாக ஸ்ரீ வைகான ஆகமம் என்ன இவ்விரண்டு ஆகமங்களும் சிவைத்துவ சம்பிரதாயத்தின் இரண்டு கண்கள் இவற்றிலே பகவத் சாஸ்திரம் என்று சொல்லப்படுகின்ற ஆகமத்திலே பெயர் காலத்தையும் அடியன் பின்னால் தெரிவிக்கிறேன் முதலிலே இதுக்கு ஆகம உள்ள தொடர்பை மட்டும் பார்க்க வேண்டும் என்ற ரீதியிலே அடியன் முதல் அவர்கள் விண்ணப்பிக்கிறேன் சன்னதி வைஷ்ணவ ஆகலமானில் ரத்னத்யம் மூன்று ரத்தனங்கள் என்பதாக பிரிக்கப்பட்டுள்ளது அவற்றில் ஒன்று சாஸ்வதம் இரண்டு பௌஷ்கரம் மூன்று ஜயாக்கியம் என்ற மூன்று இந்த சந்திரங்களில் இந்த பௌஷ்கரத்தை அடிப்படையாக கொண்டு ஈரங்க திவியகத்திலே ஆரமேஸ்வர ஆகமத்தினாலே கோயில் காரியங்களான நடைபெற்று வருகிறது இந்த ஆகம ரீதியில் பார்க்கும்போது அதிருப்த சம்ஹிதை என்ற ஒரு பங்கிதை முக்கியமாக செல்ல வேண்டுமானால் பௌஷ்கரத்திலும் அந்த பௌஷ்கர சமீதத்தினுடைய வியாக்கியானமாக அமைந்த பாரமேஸ்வரத்திலும் தாகுர் மாசை காரியங்கள் என்பதாக ஒன்று பேசப்படுகின்றன பன்னிரண்டு மாதங்களிலே நான்கு மாதங்களை எடுத்துக்கொண்டு அந்த நான்கு மாதங்களிலே எபெருமானை எவ்விதமும் ஆராதிக்க வேண்டும் என்பதை பற்றி பல விஷயங்கள் அந்த பாரமேஸ்வரத்தில் கூறப்பட்டிருப்பதாக பெரியோர்கள் அளித்தேன் சாதுர்மாசம் என்பது என்னவென்றால் ஆணி மாதம் சுக்ல ஏகாதசி முதல் ஐப்பசி சுக்ல ஏகாதசி உடைய நாலு மாசங்கள் இது கோயிலுக்கு என்று ஏற்பட்ட சாதுர் மாதம் சன்னியாசிகளுக்கு உண்டான சாதுர் மாசம் வேற தர்மசாஸ்திரபடி பூர்ணிமையிலிருந்து பூர்ணிமையுடைய சாதுர் மாச கணக்கானது விதிக்கப்பட்டிருக்கிறது அதனாலே ஆதி மாச ஆரம்பத்திலிருந்து கார்த்திகை மாச கடைசி வரலையும் இவ்விரதத்தை அனுப்பிப்பதும் உண்டு இந்த நான்கு மாதங்களிலே பகவான சீமன் நாராயணன் யோக நித்திரை செய்வதாக ஆகமங்கள் கூறுகின்றன ஆனி மாதம் சுக்ர ஏகாதசியில் பகவான் தன்னுடைய யோக நித்திரையை ஆரம்பிக்கிறான் ஆகையால் அந்த ஏகாதசிக்கு தயண ஏகாதசி என்ற திருநாமம் வழங்கப்படுகிறது அது கூறும் எல்லா விஷயங்களும் கூடப்பட்டுள்ள விஷயங்களை கூறுகிறேன் ஆவணி மாதம் சுக்ர ஏகாதசியில் பகவான் தன்னுடைய யோக நிச்சிலிருந்து மாறி வலது பக்கமாக திரும்பிக் கொள்கிறான் என்பதால் இருப்பதனாலே அதற்கு பரிவர்த்தனை ஏகாதசி என்பதாக ஒரு திருநாமம் உள்ளது கார்த்திகை மாதம் சுக்ர ஏகாதசியில் பகவான் ஆனவன் கண் பார்க்கிறான் அதனாலே அதற்கு ஏகாதசி என்றும் பிரபோத ஏகாதசி என்றும் போதன ஏகாதசி என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன கன்னியாசிகளுக்கு சாதுர் மாச நிலம் நாலு மாதம் இல்லை ஆனால் பகவானுக்கு நான்கு மாதம் விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த கார்த்திகை மாதம் சுக்ல ஏகாதசியில் பகவான் கண் விழிக்கும் நேரத்திலே சயனோதவம் என்ற ஒரு உற்சவத்தை செய்ய வேண்டும் என்பதாக அவ்வாகமங்கள் விதிக்கின்றன ஈரங்கத்திலே சயனோதவம் என்று தையாக ஒன்று நடைபெறவில்லை ஆனாலும் வசந்தோதவம் பூர்த்தியான பிறகு ஏகாதசி அம்மாவாசையும் ஒழிய ஏக தினோத்சவமாக பருவோத்சவம் கூட நிறுத்தப்படுவதனாலே அவையெல்லாம் பயனோத் என்று ஊகிக்கும்படியாக உள்ளது ஏனென்றால் பரிவர்த்தனை ஏகாதசி என்று ஏன் ஏற்கனவே முன்னர் சொன்னேன் பரிவர்த்தனை ஏகாதசி என்றால் ஆவணி சுக்ல ஏகாதசி என்று சொன்னேன் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தால் அந்த பரிவர்த்தனை ஏகாதசி என்றே பவித்ரோதவமாக ஆரம்பிக்கப்படுகிறது உத்தான ஏகாதசி என்று உத்தாரணோற்சவம் கைசிகம் என்ற பெயரால் நடக்கிறது அதனால பவித்ரோசவம் சில சன்னதிகளில் பரிவர்த்தனை ஏகாதசிக்கு பிறகும் ஆரம்பிக்கிறது எல்லா விஷ்ணு கோயிலும் நடக்கிறது இது இவ்விஷயமானது இந்த கைசிக ஏகாதசி என்பது ஆகம ரீதியிலேயும் உண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அரியணி விடத்தில் இன்னும் ஆகம ரீதி பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் இந்த உற்சவத்தை அதாவது சாதுருமாக்க சயனோத் எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதை பற்றி ஆகமங்களிலே நன்றாக விசதமாக கூறப்பட்டிருப்பதாக பெரியோர்கள் அறுதி செய்துள்ளனர் முக்கியமாக என்ன சொல்லப்படுகிறது என்றால் அதாவது திவ்யாவிதை காயந்தி கேட்டபரே சாமபிண்ட்ய தமிழ் வேதமாகிய பிரபந்தங்கள் ராததாரஸ்வரங்களோடு பாடுகிறார்கள் சிலர் மற்றும் சிலர் சாம வேத தானம் பண்ணுகிறார்கள் மற்றும் பிரம்மருத்ராஜ் தேவர்கள் சாலையில் புயில் எழுப்பினார்கள் அப்படி இப்படி எல்லோரும் துயில் எழுப்பும்படியாக அமைந்துள்ள இந்த உற்சவத்தை அவசியம் கொண்டாட வேண்டும் என்பதாக ஆகமமானது இருக்கிறது என்பதாக ஒரு விஷயம் ஆக இந்த சாதுர்மாசிய தைரோதவம் என்று ஆகமத்தில் கொல்லப்பட்ட விஷயமே இப்பொழுது தேசிக உற்சவம் என்ற பெயராலு தேசிக ஏகாதசி புரா படனம் பேசிக புராணத்தை சேவிப்பது என்ப என்னும் ரூபத்திலே என்பதாக நன்றாக அறிந்து கொள்ளலாம் இன்னும் ஆகம ரீதியில் இவ்விஷயமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன இவ்விடத்தில் ஆகமத்தில் இவ்விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அடிய குறிப்பிட்டு காட்ட வேண்டும் என்ற ரீதியிலே மட்டும் அடியன் இவ்விஷயத்தை இங்கு விண்ணப்பித்தேன் இனி இந்த கேசிக்க மகாத்யம் இது புராணமா அல்லது மகாத்ம என்னும் ஒரு விஷயத்தை பற்றி எடுத்துக்கொள்வோம் மகாத்மம் என்று கைசிக மாகாத்யம் என்பதே தெரியாத பெயர் கைசிக புராணம் என்னும் ஒரு புராணம் வந்து இல்லை வராஹ புராணத்தின் உள்ளே இது இருப்பதை வராக புராணத்தின் இருப்பதனாலே அந்த வராண வராக புராணத்திலிருந்து எடுத்த ஓர் மகாத்யத்தை வரஹாபுராணத்தை கொண்டு பார்க்கும் பொழுது பராக புராணம் தோற்றும்படியாக கைசிக புராணம் என்பதாக வழங்கி வருகிறோம் பராசிர பட்டர் தன்னுடைய வியக்கியானங்களிலே வியக்கியானத்திலே இதனை கைதிக மகாத்தியம் என்று அருளை செய்திருக்கிறார் மற்றும் பல பிரகான்கள் கைதிக புராணம் என்றும் அருளை செய்திருக்கின்றனர் புராணம் என்றாலும் அது மகாத்மத்தை குறிக்கிறோம் மகாத்மியத்தினுடைய புராணத்தின் உள்ளே இருக்கக்கூடிய மகாத்மம் என்றே பொருள் கொள்ளப்படுகிறது நம்முடைய அதாவது பாரத தேசத்தின் தெற்கு பகுதியில் உள்ள இதனை வராக புராணத்தின் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயமாக கணக்கிட்டு அருள் செய்திருக்கின்றனர் ஆனால் பாரத வடப்பகுதியில் உள்ளவர்கள் அச்சிட்ட புத்தகங்களிலே இது நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயமாக குறிப்பிடப்படுகிறது அத்தியாயம் மாறி இருந்தாலும் விஷயங்கள் இந்த நம்பாடுவானுடைய சரித்திர விஷயங்கள் அங்கும் காட்டப்படுகின்றன குறிப்பாக நம்பாடுவான் என்னும் பெயரை சூட்டியதே பராசிரபட்டர் என்பதாகவே தெரிகிறது அரிய நடைப்பற்றியும் பின்னால் நன்றாக விளக்கிச் சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல வராக புராணத்தின் உள்ளே இருக்கக்கூடிய இதற்கு சவுக்கரவேத்திர மகாத்மம் என்னும் பெயராலே இது உள்ளது இந்த சவுக்கரவேத்திர மகாத்மத்தை நன்றாக எடுத்து அதனை இந்த தேசிக புராண மகாத்மம் என்னும் பெயரால் ஒரு மணிப்பிரபாத வியாக்கியானம் அருளி செய்து இதனை முதன் முதலிலே பிரசித்தி அடைய செய்வதாக தெரிகிறது இனி கைசிகம் என்றால் என்ன என்பதைப் பற்றி ஒரு சில வார்த்தைகள் அறியன் கூடுகிறேன் சங்கீதத்திலே கைசிகம் என்று ஒரு ராகம் உண்டு கைசிகம் என்னால் ஹைரவி அதாவது தற்போது வழக்கத்தில் உள்ள ராகத்தின் பெயரிலே அறியின் போது சொல்லுகிறேன் அந்நாளிலே இதற்கு கைசிகம் என்னும் பெயர் இப்பொழுது இதற்கு வைரவி என்று பெயர் அந்த ராகத்தினுடைய மகாத்மத்தை இந்த தெய்வம் இந்த கிரந்தமானது சொல்லுகிறது என்பதனாலே இது கைசிக மகாத்யம் என்று அழைக்கப்படலாம் என்று சொல்லலாம் பல பேர் பதத்தை சரியாக உச்சரிக்காமல் கௌசிக புராணம் கௌசிக மகாத்யம் கௌசிக ஏகாதசி என்று சொல்லுகிறார்கள் அது தவறு கைசிகம் அல்லது கைசிகி என்பதே கர சரியான வார்த்தை கைசிக ராகத்தின் மகாத்வத்தை செல்வதென்றால் இது ஏதோ ஒரு சங்கீத கிரந்தம் என்று யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம் கைசிக ராகத்தில் பாடியவருடைய பலன் முதலிடத்தை சொல்லுகிறது இதற்கு நான்கு காரணங்களை சொல்லலாம் பஞ்சாங்கத்திலெல்லாம் நாம் பார்த்தோமானால் கார்த்திகை மாதம் சுக்ல ஏகாதசிக்கு கைசிக ஏகாதசி என்னும் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த ஏகாதசிக்கும் கைதிகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்ற ஒரு விஷயம் முதல் விஷயம் என்னவென்றால் ஒன்று இது கைதிகம் என்ற ஸ்வரத்தில் பாட வேண்டிய ஏகாதசி என்பதனால் இதற்கு கைதிக ஏகாதசி என்று சொல்லலாம் கைதிகம் என்பதானது சங்கீத சாஸ்திரத்திலே உள்ள சப்தஸ்வரங்களிலே சத்ஜ ரிசப காந்தாரம் மத்ஜம பஞ்சம தெய்வ ீதிய அதாவது சப்தஸ்வரங்களிலே ஏழு ஸ்வரங்களிலே த ஆகிய இரண்டு தவிர்த்த பீதியுள்ள காந்தாரம் மத்தியமம் தெய்வசம் நிஷாதம் என்ற ஐந்து ஸ்வரங்கள் இவை இரண்டு இரண்டு பேதங்களாக மாறுகின்றன ரி என்ற சொரம் ரிஷபமானது சுத்த என்றும் சதுசு ரிஷபம் என்றும் காந்தாரம் என்றும் ஸ்வரமானது சாதாரண காந்தாரம் என்னும் அந்தரகாந்தாரம் என்றும் மத்தியமம் என்னும் சுத்த மத்தியமும் என்னும் பிரதிமத்தியமும் சுத்த தெய்வம் தெய்வத்தம் என்னும் கைசிகல் நிஷாதம் காக்கல் நிஷாதம் என்பதாகவும் இரண்டாகவும் தெரிகிறது ஆக நீ என்னும் சொரத்தை ஆதாரமாக கொண்டு பாடப்படுகின்றது என்பதாகவும் கொள்ளப்படுவது உண்டு கைசிகரத்தில் பாட வேண்டிய ஏகாதசியாக இது இருப்பதனாலே கைசிக ஏகாதசி அதாவது நிஷாதத்தை ஆதாரமாக கொண்டு நிசாதத்தை ஆதாரமாக உடைய ராகத்தை முதன்மையாக கொண்டு பாட வேண்டியது என்பதனாலே இதற்கு கைசிக ஏகாதசி என்னும் திருநாபம் இது முதல் காரணம் இரண்டாவது காரணம் அந்த கைசிகரத்தில் அப்படியே இப்போது கைசிக நிஷாதம் என்று சொன்னேன் அந்த ஸ்வரத்தை ஆதாரமாக கொண்டு ஒரு தண்டாள ஜாதியில் பிறந்த ஒருவன் பாடின ஏகாதசியினாலே எபெருமானை குறித்து பாடினதாலே அந்த ஏகாதசிக்கு கைத்திக ஏகாதசி என்று திருநாமம் வழங்கலாம் அது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் இந்த கைத்திகமாகிற துரத்தினாலே ஒரு பிரம்மராட்சசனுக்கு பிராமணியம் கிடைத்தது அவன் ஒரு பிறவில இருந்தானோ அதே போல் மீண்டும் பிராமணனாகிய பிறப்பை மீண்டும் பெற்றலாம் ஆக இந்த கைசிகம் என்ற தானமானது ஒரு பிரம்மராட்சசுக்கு வந்த தாபத்தை நீக்கி தாப விமோசனத்தை கொடுத்து அப்படிப்பட்ட ஏகாதசி ஆகியாலே இதற்கு கைசிக ஏகாதசி என்பதாகவும் சொல்லலாம் நான்காவதான காரணம் கைசிக மகாத்மம் படிக்க வேண்டிய ஏகாதசி இப்போது அரியன் சொன்னேன் அல்லவா வரஹ புராணத்தின் உள்ளே இருக்கக்கூடிய செய்தி மகாத்தியம் என்பதாக சொன்னேன் அந்த மகாத்யத்தை சற்று சொன்னது போல சயனோதவம் அறிவில் குறிக்கப்பட்ட சயனோதவத்திலே எம்பெருவான் பெருமுன்பு அதை படிக்கப்பட வேண்டும் அந்த மகாத்யமானது எம்பெருமான் திரு முன்பு வேண்டும் என்று சொல்லப்பட்டதனாலே இதற்கு செய்திக மகாத்தியம் சொல்லலாம் என்பதாக காட்டலாம் அடியேன் காட்டி இந்த நான்கு காரணங்களும் கைசிக புராணத்தில் காட்டப்பட்ட விஷயத்தையே அடியேன் சொன்னேன் இப்ப மேலே காட்டிய அந்த நான்குக்கும் மற்றனுடைய வியாக்கியான இருக்கக்கூடிய பிரமாணங்களை அடியேன் இப்போது கூறுகிறேன் முதலில் கூறியது கைதிகரத்தில் பாட வேண்டும் என்று சொன்னேன் செய்திகரத்தில் பாடப்பட வேண்டிய ஏகாதசி என்பதனாலே அதாவது கைசிக நிஷாதம் என் சொரத்தை ஆதாரமாக கொண்டு பாட வேண்டிய ஏகாதசி என்று சொன்னதனாலே சைசிக ஏகாதசி என்று சொன்னேன் இதற்கு பிரமாணம் மகாத்யம் இந்த கைசிக புராணத்தின் உள்ளேயே இருக்கிறது சபாகோ ராஜம் எதா என்று கைத்திக மகாத்ய ஸ்லோகத்தினாலேயே பகவான் ஆஜாதிக்கிறார் கைத்திகம் என்னும் சுரத்தாலே அன்றையம் என்னை பாட வேண்டும் என்பதாக தேசிக புராணத்தின் உள்ளேயே பகவானே இவற்றை அருள் செய்திருக்கிறார் என்பதை நன்றாக நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதாவது மேலே காட்டிய இந்த நான்கு விஷயங்களும் அடிவே கல்வி சொல்லவில்லை இவை பட்டர்களுடைய அதாவது பட்டர் அளித்த வியாக்காரத்தின் உள்ளேயே இவை அமைக்கப்பட்டுள்ளது என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக அதே இந்த பிரமாணங்களை முதலில் எடுத்து காட்டுகிறேன் அடுத்து இரண்டாவது தேசிக ஸ்வரத்தில் ஒரு சண்டாளன் பாடின ஏகாதசி என்று சொன்னேன் ஒரு சண்டாளன் கைசி பண்ணியானா பிரம்மராட்சஸின் தோஷத்தை போக்கினதும் எங்கு தெரிகிறது இரண்டாவது மூன்றாவது காரணம் இரண்டாவது காரணம் கைசிகரத்தில் ஒரு சண்டாளன் பாடின ஏகாதசி கைசிக ஏகாதசி மூன்றாவது காரணம் அந்த கைசிக ஒரு பிரம்மராட்சசுக்கு பிராமணியம் கிடைத்த ஏகாதசி தேசிக ஏகாதசி என்று சொன்னேன் இவ் இரண்டையும் சேர்த்து ஒரு ஸ்லோகம் காண்கிறது அதாவது என்மையா பத்திவம் கீதம் கைசிதம் உத்தமம் அலைய சத்திய பத்ரம்தே மோக் விசியாதி திருப்பி என்பதாக ஒரு ஸ்லோகம் இதையெல்லாம் அது ஏன் பின்னால் சொல்கிறேன் இப்போது இவற்றின் உள்ளே உள்ளதை காட்ட வேண்டும் என்பதற்காக அது ஏன் மட்டும் சொல்லுகிறேன் அதாவது மேலே இப்போ நான் என்மையா பசிவம் கீதம் ஸ்வரம் கைசிதம் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் இன்று ராத்திரி ஜெயசிதம் என்ற ஒரு பண்ணை பாடினேன் அந்த கீத பலத்தினால் இந்த ராச ஜென்மத்தினும் விடுபட்டு மோசத்தை அடைய கடையா என்று அதே பிரதானம் பண்ணினான் தானும் நம்பாடுவான் என்பதாக சொல்கிறது அதே போல ஏற்கனவே சொன்னேன் எட்டு தாயத்தின் இவை எல்லாம் இப்போது அரியன் சொல்லுகின்றது எல்லாமே ஜெய்சித புராணத்தினுடைய எண்பத்தி எட்டு எண்பத்தி எண்பெட்டு எண்பத்தொன்பது தொண்ணூறு ஆகிய இந்த மூன்று ஸ்லோகங்களுமே இந்த மூன்று ஸ்லோகங்களை ஆதாரமாக வைத்து அரியன் மேலே நான்கு விஷயங்களை அறிவிக்க மகாத்மியம் படிக்க வேண்டும் என்பதான நாலாவது காரணம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறா என்றால் தொண்ணூறாவது ஸ்லோகம் ஏவம் தத்தவரம் கிறிஸ்டியர் பிரம்ம சம்ஸ்தாசஸ்துமலே வம்சே மம லோக்சி இப்படி நம்பாடுவாழ் மக்களிலே வரம்பெற்ற அந்த ார விதிக்கடுகிறது ஆக அது என் நான்கு காரணம் என்ன செய்கு உண்டான காரணம் என்ன என்பதை அரியணை அறிந்த அளவிலே கூறிவிட்டேன் இனி அடுத்த கேள்வி என்ன வரும் என்றால் இந்த கைசிகம் என்று சொல்லானது ஏகாதசியோடு சம்பந்தம் உடையதா துவாரசியோடு சம்பந்தம் உடையதா என்ற ஒரு விஷயம் ஏதத்தேதம் என்பதாக ஒரு விஷயம் சொன்ன பலனை கொடுக்கிறேன் அதாவது தேய்ச்சிக கடைசி ஸ்லோகம் தொண்ணூத்தி ஸ்லோகம் அதனை சொல்லப்படுகின்ற விஷயம் அதில் என்ன சொல்றாருன்னா ஏகத் தீதபலம் தேவி விண்ணப்பித்தான் என் தெரிகிறது அதனால அதாவது என்ன அர்த்தம் என்றால் யமகுருவன் கார்த்திகை மாசத்து சுக்ரபக்ஷ துவாதசி என்றெருமானுடைய சன்னதி முன்பே வந்து மகாத்மத்தை வாசித்தானும் கேட்டாலும் வாசிப்போன் சொல்வதை எவன் அவன் கேட்கிறானோ அவனுக்கு எம்பெருமான் இருந்து அவனுக்கு வேண்டிய அத்தனைகளும் அருள் செய்கிறான் செய்தருகிறான் என்பதாலும் ஒரு விஷயமானது காட்டப்படுகிறது இது கடைசி சோகம் ஆக அந்த சண்டாரன் பகவானிடம் போய் பாடியது கூட ாலே தெரிகிறது ஸ்லோகத்தினாலும் இவ்விஷயமானது தெரிகிறது ஆகையாலே இந்த கைசிகம் என்னும் சொல்டைய சம்பந்தமானது துவாதசிக்கை அன்பி ஏகாதசிக்கு கிடையாது ஆனால் சுவாசிய என்று செய்ய வேண்டிய இந்த கைசிகமாக பாட வேண்டும் அந்த கேசிக மகாத்மத்தை படிக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருப்பதனால இவ்விரண்டிற்கும் பூர்வாங்கமாக பூர்வாங்கமான முன்னாடியில் ஒரு அங்குடார்பணம் போலே உபவாச ஜாதனம் ரெண்டு ரெண்டு விஷயங்கள் இருக்க வேண்டும் உபவாசம் சிஞ்சலமாக எதுவும் சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்பது ஒன்று ஜாகரணம் அதாவது தூங்காமல் இருக்க வேண்டும் இது ஏகாதசி என்றே ஆரம்பம் ஆவதால் ஏகாதசிக்கும் இந்த கைசிகம் என்ற சொல்லுடைய சம்பந்தமானது ஏற்பட்டிருக்கிறது கைசிக துவாரசி என்பதானது கைசிக துவாரசியை உத்தேசித்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஏகாதசி அன்றே தொடங்குவதனாலே இதற்கு கைசிக ஏகாதசி என்றும் திருநாமமும் உண்டு என்பதாக தெரிகிறது ஆகையாலே அதாவது இன்னும் சொல்ல வேண்டுமானால் துவாதசி என்பதற்கு துவாதசியினுடைய உதயத்தில் என்றுதான் அதற்கு அர்த்தம் கொள்ள வேண்டும் துவாதசி உதயத்தில் ஆக வேண்டிய காரியம் ஏகாதசி ராத்திரியே ஆரம்பிப்பதால் ஏகாதசி கூட கைதிக சப்தத்தோடு விவகரிக்கப்படுகிறது அதனால இதற்கு ஏகாதசி என்று திருநாமம் வழங்கப்படுகிறது இனி இந்த கைசிக மாகாட்சியத்தினுடைய கதை என்ன என்பதை பற்றி ஒரு வார்த்தைகள் அறியும் கூறுகிறேன் தமிழகத்தின் தென்கோடியில் உள்ள திருநெல்வேலி என்ற ஊரில் உள்ளே உள்ளது மகேந்திர பர்வதம் என்பதான ஒரு மலை அங்கு ரிஷிகள் அகத்தியர் முதலானவர்கள் மற்றும் உண்டான பர ரிஷிகள் பெருமானை காண வேண்டும் என்னும் அபாவினாலும் எம்பெருமானை அடைய வேண்டும் என்னும் அமாவினாலும் அந்த மகேந்திர பர்வதத்திலேயே மகேந்திர பர்வதம் அல்லது சித்தாசிரமம் அல்லது சவுக்கரக்ஷேத்தம் இது நன்றாக நன்றாக நிலைவில் கொள்ள வேண்டும் அங்கு இருந்து திருக்குறுங்குடி எம்பெருமானை வழிபட்டிருக்கிறார்கள் என்பது அந்த திருக்குறுங்குடி கேத்திரத்தினுடைய தளபுராணங்களை நன்றாக ஊன்றி பார்த்தாலே தெரிகிறது முன்பு இந்த ஊரில் இருந்த ஓர் சண்டாளன் கார்த்திகை ஏகாதசி ராத்திரி தூங்காமல் இருந்து மலைமேல் உள்ள மலை மேல் நம்பி பகவானைப் பார்வதற்காக கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தான் வழியிலே பசியால் வருந்திக் கொண்டிருந்த ஓர் பிரம்மராட்சன் என்ற ஒரு ராட்சசன் ஒன்று இவனை உறவாக கொள்ள வேண்டும் என்பதாக பாதித்து இந்த சண்டாளனை விழுங்க பார்த்தது ஆனால் பிறப்பான சண்டாளனாக இருந்தாலும் எம்பெருமானுடைய மிருகேதுகிருப்பையினை நன்றாகப் பெற்ற அந்த சம்பாடுவான் என்பவன் இந்த பிரம்மரட்சத்தை பார்த்து இந்த பிரம்ம ரத்தானது அந்த நம்பாடுவானை தான் உணவாக உட்கொள்ள வேண்டும் என்பதென்ற ஆசையினாலே இந்த நம்பாடுவான் முன்பே வந்து நின்றது தாகதோத்தமனான சண்டாரன் ஆசை இல்லாதவனாயிருந்தாலும் தேகாத்ம அபிமானியாக இல்லாமல் தேகமும் ஆத்மாவும் ஒன்று என்று இல்லாமல் தேகம் வேறு ஆத்மா வேறு இவ் ஆத்மாவானது எம்பெருமானை எம்பெருமானுக்கு தேசம் எம்பெருமானை அடைய வேண்டிய ஒரு வஸ்து என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டவன் ஆகியாலே அவன் பெருமானை பாதி புகழாமலே உயிரை விட நேர்ந்ததற்கு துக்கித்தான் இந்த பிரம்மராட்சசான தேவனை விழுந்த நினைத்து அவனிடத்தில் சென்று கேட்டபொழுது எம்பெருமானை புகழாமல் நித்தியம் தான் நிச்சயமாக நிச்சய கைங்கரியமாக செய்து வந்த காயகிரியால் பாடி மனத்தினால் சிந்திக்கோத்து அவ்வாயினால் பாடுதல் என்னும் அந்த பாஜா கெங்கிரத்தை செய்ய முடியாமல் போய்விடுமே என்னும் வருத்தத்தினாலே மிகவும் வருத்தம் ஒட்டான் அந்த சண்டாளன் அப்படி இல்லாமல் பாடாமல் உயிரை உடனே என்றால் என்ன செய்வது என்று ஒன்று பாடி வரும் அளவும் எனக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் என்பதாக பிரார்த்தனை செய்தான் வருவான் என்று அந்த நம்பவில்லை நான் திரும்பி வராவிடல் பிரகார செய்த தோஷத்தில் போகிறேன் செய்த தோஷத்தில் போகிறேன் என்று பல சண்டான சண்டாரன் பலங்களைச் சொல்லி பல விஷயங்களை சொல்லுகிறான் கடைசியிலேயே வாசுதேவம் பரித்தேஜம் கதையும் புலகா என்று தான் திரும்பி வராவிடு வாசுதேவனை விட்டு இதர தேவத்தைகளை உபாசிப்பவர்களின் கதியை அடைகிறேன் நாராயணனை இதர தேவதோடு ஒக்க நினைப்பாரின் பாபத்தில் சேருகிறேன் என்று பிரதிஜை செய்தான் இது முக்கியமான பிரதிஜி பல அந்த சண்டாடு நம்பாடுவான் அருள் செய்திருந்தாலும் முக்கியமான பிரதிஜினி இது எவன் ஒருவன் எப்பெருமானான சிவன் நாராயணனை விட்டு இதர தேவதைகளை உபாசிக்கிறானோ அவனுக்கு என்ன கதி கிடைக்குமோ அந்த கதியை அதிகே நடைகிறேன் அது மட்டும் வ தேவதோடு நாராயண சமமாக எண்ணுவர்கள் என்ன பாபத்தில் தெரிகிறார்களோ அந்த பாபத்தை அடியே அடைகிறேன் என்பதாக இரண்டு விஷயங்களை அந்தவார் பிரம்மராட்சத்தை நோக்கி அருளி செய்தார் இதனால் என்ன செய்யுது அந்த சண்டானனுக்குள்ள தேவதாந்த உபாசனையும் தேவதாந்திர சாமிய புத்தியும் கரகால வைஷ்ணவத்தை பார்த்தது இந்த வைஷ்ணவனுக்கு முக்கியமான லட்சணம் என்னது மறந்தும் புறந்தோழா என்பதாக நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட இவருக்கு உண்டானது விசுவாசத்தை பார்த்து பிரமித்து போன பிரம்மராஜ் சரி சண்டாளன் பகவத் சந்ததிக்கு போய் பாடி பிரதிஜை செய்யப்படியே வரட்டும் என்பதாக சொல்லி நீ போய் பாடி வா என்று அனுப்பினான் அதே போல் இந்த ஆனவன் நேராக பகவத் சன்னதிக்கு போய் கைதிகம் என்னும் பரம் அல்லது ராகம் இவற்றை இவற்றால் பாடி அன்றைய தினம் தான் செய்ய வேண்டிய அந்த விரகத்தினை அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் தூங்காமல் இருப்பது ஜாகரணம் என்பது ஏற்கனவே அடைய நீங்கள் அந்த விரதத்தையும் பூர்த்தி செய்து திரும்பி வந்தான் திரும்பி இந்த சந்தாரண பிரம்மராட்சச எதிரிலே வந்து நின்றான் அப்பொழுது இந்த பிரம்மராட்சசானது இந்த சண்டானுடைய தேஜசை பார்த்து ஒன்று கேட்டது எனக்கு நீ ஒன்று கொடுக்க வேண்டும் என்ன தர வேண்டும் நீ இன்று பாடின பாட்டியினுடைய பலனை எனக்கு கொடுத்து விடு என்று கேட்டது சண்டாளன் இதற்கு சம்மதிக்கவே இல்லை கீதபலம் எல்லாம் கொடுக்கா அப்போது அதையே இன்னும் ஒண்ணு கேட்டது சரி கொடுக்க முடியல அப்படின்னா கீத பலன் எல்லாரும் கொடுக்க வேண்டாம் அதன் ஒரு பாதியாவது எனக்கு அந்த பலனை கொடு நீ பாடினியே அந்த பாட்டில பாடினோட பலன் ஒரு பாதியாவது எனக்கு கொடுத்து சொல்லு கூடுன்னு கேட்டது பாட்டேன்னு என்று திருப்பி சொல்லிவிட்டா சரி அதுவும் பாண்டான் ஒரு கிராமத்தில் பாடின பாட்டின் பலனையாவது எனக்கு கொடுன்னு மூணாவதா ஒன்னு கேட்கறது பாட்ட அப்படின்னு சொல்லிட்டான் சரீதத்தை எடுக்க சித்தமாக இருந்தான் என்ன பாட்டினுடைய பரனை கொடுக்க அவன் விரும்பவில்லை பிரம்மணத்துக்கு ஒரு பாட்டின் பலனையால் வந்தே என்னை இந்த ஆபத்திலிருந்து விடுவிப்பாயாக என்று சொன்னது அப்பொழுது என் பாட்டினுடைய பலனால உனக்கு எந்த ஆபத்து ஏற்கனவே வந்து நிகழ்ந்தது என் பாட்டினுடைய பலன உனக்கு எப்படி எவ்வாறு அந்த ஆபத்தானது போகும் என்பதாக சண்டாவன் பிரம்மராட்சசத்தை நோக்கி கேள்வியை அப்பொழுது சண்டாவன் உனக்கு இந்த ஜென்மம் உண்டாகும்படியாக நீ செய்த தோஷம் என்ன இந்த பிரம்மராட்சசு என்ற இந்த கரீதமானது உனக்கு ஏன் உண்டாயிற்று அதை பற்றி சொல்லு என்று கேட்டது அப்பொழுது அந்த பிரம்மராசர்கள் சொல்லுது நான் முன்பு தரகோத்திரத்திலே லோக தர்ம என்னும் பெயருடன் பிராமணனாக பிறந்திருந்தேன் சூத்திர மந்திரங்களை பாதுகாக்காமலே கிருஷ்ணனாய் யாகம் ஒன்று ஆரம்பித்தேன் அதாவது வேதத்திலே இருக்கக்கூடிய மந்திரங்களிலே ஒரு சில மந்திரங்களை தவறுகளாக பிரயோகப்படுத்துவது இவைகளை சரியா சரியாக அறியாமல் யாகம் ஒன்று ஆரம்பித்தேன் யாகத்தினுடைய பலனை பெற வேண்டும் என்பதனாலே ஒரு யாகத்தினை பலனை பெற வேண்டுமானால் அதை பற்றி நன்றாக அறிந்த செய்ய வேண்டும் அது இல்லாமல் அதை பற்றி சரியான அறிவுடன் தெரிந்து கொள்ளாமல் யாகம் ஒன்றை ஆரம்பித்தேன் அனரகனா இருந்து யாகம் செய்ய ஆரம்பித்ததால் சரியாக செய்ய முடியாமல் போய்விட்டனால அப்படி எனக்கு வயிற்றில் தூரை வியாதி உண்டாகி யாகமானது பூர்த்தியாகாமலே நான் இழந்து விட்டேன் இந்த யாகமானது பூர்த்தி ஆகாமல் போய்விட்டதனாலே அதனுடைய பாபத்தினுடைய பலனாக இந்த பிரம்மராஜ சாகிய பிறகு அடைந்தேன் என்பதாக சொல்லிட்டு அதனாலதான் உன்னிடத்தில் இந்த கைகை கானத்தின் பலனை எனக்கு குழு என்று கேட்டது அப்பொழுது அவன் சரி நீ கேட்டது போலியான பலத்தினால் உன்னுடைய தோஷத்தை போக்கடிக்கிறார் என்று சொல்லி அவனுடைய தோஷத்தை போக்கி அவன் முன்பு போலவே பிராமணனாக மாறும்படியான ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்தது என்பது முக்கியமான விஷயம் இவ்விஷயங்கள் எல்லாம் நன்றாக இந்த விஷயத்தை பற்றி ஆச்சாரிய ஹதயத்திலே அழகிய மனவாள பெருமாள் நாயனார் மிகவும் அழகான ஒரு சூத்திரத்தாலே அருளி செய்கிறார் முதல் பிரகரணம் ஐந்தாவது சூத்திரம் நேச்சனும் பக்தரானால் சதுர்வேதிகள் அனுமதிக்க அறிவு கொடுத்து குலதெய்வத்தோட பூஜை கொண்டு ஆவண தீர்த்த பிரசாதம் பிரசாதம் என்கிற திருமுகப்படியும் விஸ்வாமித்ர விஷ்ணுத்தோசிபெத்தியரோட உள்கலந்து தொருகுலமானவன் இப்போது சொல்லக்கூடிய விஷயம் முக்கியமானது இளையாற் பாடலாலே பிராமண வேலி குறை முடித்தமையும் என்று இந்த கைசிக புராணத்தை பற்றி விஷயத்தை மூல சூத்திரத்தில் அருள் செய்ய விசதவார்த்திகாமணியான அவ்விடத்தினுடைய வியாக்கியான அழகாக இவ்விஷயத்தை எடுத்துக் காட்டுகிறார் அந்த வியாக்கியான பகுதிகளை அடியேன் சேவிக்கிறேன் பிராமண வேல்வி குறை முடித்தமை இது ஆச்சாரிய மூல சூத்திரம் தரகூரோத் மகனான சேவிப்பது வியாக்கியானம் தரகுரோத் மகனான சோமசர்மாவாகிற பிராமணன் உபக்ரமித்த யாகத்தை யகாக்கிரமம் அனுஷ்டியாமையாலும் அது சமாபிப்பதற்கு முன்னே மறுக்கையாலும் சொம்பரக்ஷை பிறந்து திரியாணிக்க செய்தேன் வேணும் என்றுசிதமுத்தமேனிசாத் என்று நிலையார் பாடலான கைகல்யதோஷத்தால் வந்தசத்தத்தை போக்கி உஜீவிப்பதையாலே அந்த பிராமணனுடைய யாகத்தில் குறையை தலை என்பதாக இது விஷயமானது ஆச்சாரத்தில் பேசப்படுகிறது தீவசபூஷணம் என்னும் மகா கிரந்தத்தின் உள்ளேயும் பிள்ளை உலகத்தை இவ்விஷயம் கைதிக விருத்தாந்திலும் உபரித்த விருத்தாந்தத்திலும் காணலாம் என்ற ஒரு சூத்திரத்தை அடிப்படையாக கொண்டு இதே விஷயத்தை அவ்விடத்திலும் மனாரமான்கள் அறுதி செய்திருக்கிறார் என்பதான ஒரு முக்கியமான விஷயம் அதாவது இந்த கைதிக புராணத்தில் ஸ்லோகங்களை பிரவார மாமிகள் என்பதானது அவ்விடத்தில் அருளி செய்கிறார் என்பது ஒரு முக்கியமான விஷயம் நிலையார் பாடலான கைசிகண்ணாலே என்று அதற்கு ஒரு இந்த கைசிகம் என்பதற்கு ஒரு அடைமொழி மனமே அவ்விடத்தில் குடுக்கிறார் நிலையார் பாடலான கைசிகம் நிலையார்னா எப்பொழுதும் அர்த்தம் அதாவது இன்ன ராகங்கள் நேரத்தில் பாட வேண்டும் என்பதாக ஒரு சாஸ்திரம் உண்டு இந்த கைதிகம் என்ற இந்த ராகமானது நிலையார் பாடல் என்று சொல்லப்பட்டதாலும் எவ்வளையிலும் பாடலாம் என்பதாகவும் ஒரு விஷயம் அங்கு மாமனிகளுடைய வியாக்கியத்தினாலே தெரிகிறது என்பதை அகஸ்மாட்டாக அதே நிமிடத்தில் விண்ணப்பிக்கிறேன் மனவாத மாமூலிகளுக்கு ராகத்தின் உள்ளே சங்கீத சாஸ்திரத்தில் உள்ள அவருக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு திறமையினை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக அதே நிமிடத்தில் அவர் எடுத்துக் இனி அவ்வாறாகவே அந்த பிரம்மராசான பிராமணனானது என்பதாக சொல்லுது அதாவது இந்த சேஷிக மகாட்சியத்திலே தாரம் என்ன என்றால் பகவானுக்கு உகப்பை உண்டாக்கும் உபாயம் எல்லாவற்றிலும் காணமார்க்கமே திறந்தது எளிது என்பது எபெருமானை குறித்து வாசா பாடுவது என்பது மிகவும் எளிது என்பதற்கு இதை ஐதி கதை ரூபமாக காட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த மகாத்தியமானது இந்த கேசிக மாகாத்தின் ஏற்றம் என்று சொல்ல வேண்டும் ஆனால் கேசிக கானம் பண்ண வேண்டும் என்றும் கேசிக மகாத்தியம் படிக்க வேண்டும் என்றும் இரண்டு காரியங்களை பகவான் இந்த மகாத்வத்தில் விதிக்கிறார் முக்கியமாக அது சொல்ல வேண்டிய இது இந்த சௌகர கஷேர மகாத்யத்திலே வராக அவதாரம் எடுத்தபோது வராக எம்பெருமான் பூமி விராட்டிக்கு பூமி திராட்டி ஒரு சில விஷயங்களை எம்பெருமானை குறித்து கேட்கிறார் பூமை வந்து அடைவதற்கு ஏற்ற உபாயங்களை உபாயத்தை அருளி செய்ய வேண்டும் என்பதாக பூமி வராக எம்பெருமானத்தில் கேட்கிறார் அப்பொழுது எம்பெருமான் வராக எம்பெருமான் இந்த தான மார்க்கத்தை பூமி திராட்சிக்கு உபதேசம் செய்கிறார் தான காட்டுகிறார் இப்படிப்பட்ட விஷயம் எங்கு உள்ளது என்று கேட்டபோது பராக எம்பெருமான் இந்த நம்பாடுபுராடைய சரித்திரத்தை அவ்வளவு பூமி திராட்சைக்கு உபதேசமாக அள்ளி செய்கிறார் என்பதை கொண்டு இந்த மகாத்யமானது எவ்வளவு தொன்மை வாய்ந்தது என்பதை நாம் நன்றாக விதித்துக் கொள்ள வேண்டும் ஆக அந்த புராணத்தினுடைய கடைசி ஆக இந்த மகாத்யம் என்பது எம்பெருமானுடைய திருவாரத்திலிருந்து வந்தது பகவத்கீதையின் போலேயே இதுவும் எம்பெருமானுடைய திருவார்க்கிலிருந்து வந்த விஷயம் அந்த அவற்றிலே கடைசியிலே இரண்டு விஷயங்களை எம்பெருமான் விதிக்கிறான் கேசிக தானம் பண்ண வேண்டும் கேசிகமாக ராகத்தில் பாட வேண்டும் தேசிக மாகாட்சத்தை படிக்க வேண்டும் என்பதாக இரண்டு விஷயங்கள் இந்த மாகாட்சத்தில் பகவான் விதிக்கிறான் நமக்கு கட்டளை இட்டு இந்த இரண்டு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதாக காட்டுகிறான் தேசிக தானத்திற்கு காரணம் இல்லை என்பதற்கு அங்கு தேசிகம் மமதம்சதி தேச நியமத்தை மட்டும் சொல்லுவதாலே கேசிக தானம் எப்போதேனும் பகவதில் செய்ய வேண்டும் என்று ஏற்படுகிறது இதுவும் எம்பெருமானுடைய திருவாக்கில் வார்த்தையினாலே எம்பெருமானுடைய திருவாக்கை கொண்டே நாம் இவ்விஷயங்களில் தெரிந்து கொள்ளலாம் கேசிக மகாத்ம படனத்துக்கு தேச நியமமும் இல்லை என்பதை சொல்ல வேண்டியால் கௌமுத துவாரசியும் பொறா என்று எங்கேயாகும் கார்த்திகை சுக்லபக்ஷ மகாத்மத்தை படிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தமானது ஏற்படுகிறது விதங்களின் பலனும் வித்தியாசப்படும்படியாக தோன்றுகிறதே என்றால் என்ன விஷயமானால் பலன் என்ன பலன் என்றால் எம்பெருமான் சொல்கிறான் வரா எம்பெருமான் சொல்வது என்னவென்றால் கைசிகாரம் பண்ணுகிறவனுக்கு துர்காணி கைசிகாரம் இந்த பாடுபவனுக்கு பாடுவதனால என்ன ஏற்படும் என்றால் எவன் ஒருவன் பாடுகிறானோ அவன் மற்றவர்களை ஆபத்துகளில் இருந்து மீட்கக்கூடிய சக்தி உண்டாகும் என்பதாக ஆபத்துகளிலிருந்து மீட்பான் எவன் இந்த ராகத்தினுடைய பலன் இது கைசிக ராகத்தை எவன் ஒருவன் பாடியதை கேட்க கேட்கவர்களுக்கு உண்டான ஆபத்துகளில் இருந்து அவர்களை அவன் மீட்பான் என்பதாக ஒரு பலன் சாட்டப்படுகிறது மற்றொன்று கேசிக மாகாட்சத்தை படிப்பவன் என்பதாக ஒன்று அவக்சி என்று பகவான் சிங் ஒரு முக்கியமான விஷயம் என்னுடைய லோகத்தை அவன் வந்து அடைவான் என்பதாக சொல்லப்படுகிறது ஆக இந்த தானத்தை ஒருவன் பாட கேசிகம் என்ற பண்ணை ஒருவன் பாட இந்த கைசிக ஏகாதசியில் அன்று பாட அதை கேட்பவனுக்கு உண்டான ஆபத்தை அவன் அந்த ராகத்தனுடைய பரனாலே போக்கடிக்கிறார் என்பது ஒன்று மற்றொன்று இந்த கைசிக மகாட்சத்தை படிப்பதை படிப்பவன் சரி படிப்போதை அவன் கேட்கிறானோ அவனும் சரி என்னுடைய லோகத்தை பரமபதத்தை வந்து அடைகிறான் என்பதாக இரண்டு விஷயங்கள் சொல்லுகிறார் இப்பொழுது சன்னதிகளிலே கைசிக மகாத்யம் ஒன்றே வழக்கத்தில் உள்ளது கைசிக கானம் பண்ணுவது என்பது இல்லை ஏனென்றால் பாடுவது பாடவல் பாடவல்லாருக்கே சாத்தியமாக இருப்பதனாலே எல்லோருக்கும் அது சாத்தியப்படாது என்பதனாலே மகாத்யமானது இப்போது எல்லாருக்கும் படிக்கப்படுகிறது உண்மையிலே கைசிகம் என்கிற பண்ணோடும் சேர்ந்து இந்த மகாத்யமானது படிக்கப்பட வேண்டும் என்பதாகவே கைசிக புராணத்தின் உள்ளே சென்று பார்த்தோமானா நமக்குப் போய்கிறது மற்றொரு விஷயமாகவும் நாம் சொல்லலாம் கானத்தையும் கானத்தினாலே மற்றப்பதை காட்டிலும் மகாத்தியத்தை படிப்பதனாலே எவ்வருமான லோகத்தை அடைகிறார் என்பது இன்னும் சால சிறந்தது என்பதனாலே கைதிக மகாத்யம் படிப்பது எல்லோருக்கும் எளிதாக இருப்பதனாலே கைசிக மகாத்யமானது சனதிகளை வழக்கத்தில் உள்ளதாக கொள்ளலாம் அதனாலே பகவத மகோல்வோக பிராப்திக்காக கைத்திகளில் கைதிக மகாத்யம் படிக்கும் இந்த லகுவான உபாயத்தை போதிப்பது இந்த மகாத்மத்துக்கு உள்ள ஏற்றம் என்பதாக தெரிகிறது இனி பராசர பட்டாரா சீரங்கேச புரோஹிதா சீரங்கேச புரோஹிதர் என்னும் பெருமை வாய்ந்த பராசர பட்டர் அவருக்கும் இந்த மகாத்மத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை காணுவோம் இந்த மகாத்மத்தின் பெருமையை அறிந்தவர் பராதன பக்த ஒருவரே என்று அறுதியிட்டு சொல்லலாம் பக்தருக்கு ஒருவரும் கைசிகா மகாத்யத்தின் மர்மத்தை அழிந்து சொல்லி வைத்ததாக தெரியவில்லை ஏனென்றால் அவர்களுடைய ஒருவராக தன்னுடைய கண்டங்களில் இந்த மகாத்யத்தை பிரஸ்தா பிரஸ்தாவித்திருப்பதாக அரியன் அளவில் தெரியவில்லை சொல்ல போனால் திருக்குறங்குடி என்னும் விபிதேசத்தின் வைபவத்தை பறக்க சொல்கின்ற இந்த மகாத்மத்தை திருக்குறமுடி விபதேசத்தை மகளாகனம் செய்த அருளியார் திருமணி ஆழ்வார் என்ன நம்மாழ்வார் என்ன பெரியாழ்வார் என்ன திருமண்கி என்ன ஆகிய நால்வரும் கூட இவ்விஷயத்தை தன்னுடைய பாத்திரங்களில் காட்டவில்லை என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது இப்படி ஆழ்வார்களாலும் காட்டப்படாத ஒரு விஷயத்தை இந்த தேத்திக விற்தாந்தத்தை செயத்திக மானாத்மம் என்ற இந்த ரத்தினத்தை ஒரு கடலில் மூழ்கி தேடி எடுத்தவர் பராசரம் பட்டர் ஒருவர் தெரிகிறது பராசரம் பட்டர் புராணத்தின் உள்ளே ரத்தனமாக அமைந்திருந்த இதனை அந்த புராணமாகிற கடலிலே ி தேண்டும்ோடு மட்டும் இல்லாமல் பின்புள்ளோரக்கூடாது அதற்கு ஒரு அழகான அவதாரிக்கையும் வியாக்கியானமும் எழுதி இங்கரை ரஷித்துக் கொடுத்தார் முக்கியமாக அவருடைய அந்த அவகாரிகையில் மிக்கும் மிகவும் ரகசியமான சாஸ்திர விஷயம் என்ன சம்பிரதாய விஷயம் என்ன இவற்றை வெவ்வேழக அருளி செய்கிறார் அதனாலே இப்பொழுது பராசிரபட்டர் அருள் செய்திருக்கும் ரீதியிலே ஒரு சில வார்த்தைகளை அடியேன் நேரமின்மை காரணமாக ஓரளவு அடியேன் அந்த அவதாரிகையில் அவர் காட்டிய விஷயம் என்ன என்பதை மட்டும் சொல்ல வேண்டும் என்பதனால சொல்கிறேன் என்ன சொல்றா புராணங்கள் வேதத்தினுடைய உபபிரமணங்கள் விட சுதந்திர பிரமாணங்களாக உத்ஷ்டங்கள் வேத உபிரமங்களிலே வேத உபிரமணங்களிலே விவாசங்களை காட்டிலும் புராணமானது சேஷ்டம் என்பதாக காட்டுகிறார் அவதாரங்கள் எபெருமான அவதாரங்கள் பலவத்திலே வராக அவதாரமே மிகவும் சிறந்த அவதாரம் என்பதாக காட்டுகிறார் அதற்கு காரணவராக அவர் ஆறு காரணம் காட்டுகிறார் என்ன காரணம் என்றால் முதல் காரணம் ஞானஸ்வரூபம் காலம்ாரது கிருபாத்தையுடையாக இருக்கிறது ரச ஆறாவது வாசல்யாதி கொண்டுள்ளது இதுவே ஆய்வார்களின் மதமாகவும் உள்ளது காட்டு பிரயசமுதிரத்தில் மூழ்கி போன பூமிதேவியை அவற்றிலிருந்து மீட்டி எடுத்து அவனுடைய சோகத்தை தீர்த்து வைத்தும் இந்த சம்சாரமாக அர்மத்திலே மூழ்கி கிடக்கும் தன் பிரஜைகளின் துக்க நிவர்த்திக்கு ஒரு சுக உபாயம் தெரியாமல் துக்கித்திருந்த பூதிராட்டியுடைய சோகம் தீருவதற்காக அவதரித்தது ஆகையாலே பராக புராணமே எல்லா புராணங்களை காட்டிடும் ஒரு விஷயத்தை அறிவித்துக்கு எளிதான உபாயம் என்றும் விராட்டிக்கு உபதேசித்திருப்பதனாலே அதனையே பற்றாசாக கொண்டு அந்த பூமி விராட்டியே அவதரித்து அவ் எம்பெருமான் எவ்வாறு தானத்தினால் காணமும் என்னை வந்து அடைவதற்கு ஒரு உபாயமாக இருப்பது என்று சொன்னாலும் ஆண்டாளா அவதரித்து காணத்தினாலேயே பகவானை அடைந்தாள் என்பதற்கு பல பிரமாணங்களை அவரிடத்தில் காட்டுகிறார் என்று இந்த நான்கு ரகசியங்களும் அவதாரிகளை பக்தரால் காட்டப்படுகின்றன இப்படி பட்டர் அவதாரிகள் நிர்வாகம் செய்திருக்கிறது இந்த மகாத்மியத்துக்கு ஸ்லோகந்தோறும் வியாக்கியான ஒவ்வொரு இடத்திலும் ரெடி செய்கிறார் அதனால ஒரு முக்கியமான விஷயமாக இது உள்ளது வெறும் வியாக்கியானத்தோடு மட்டும் பக்தர்கள் இதனுடன் நிற்பவில்லை இந்த மகாத்மியத்தை கார்த்திகை சுக்லதாரதியில் படிக்க வேண்டும் என்ற பகவதாத்மையிலே விஸ்வாசம் பிறந்து அப்படியே ஆசரிக்கலானார் என்பது ஒரு முக்கியமான விஷயம் அதை சந்தையில் கொண்டு வந்தார் பராசரப்பட்டியான் தேசுடைய தேவ திருவரங்க செல்வனார் என்ன வராகன் யார்னா திருவரங்க செல்வன் தான் வராக என்பதாக சொல்வதனாலே பராதாரம் எடுத்தவன் ரங்கநாதன் என்று ஆண்டாள் தீர்மானிக்கப்பட்டு பூந்திராட்டி ஆண்டாளாக பிறந்து அவ் ஆண்டாளானவள் வராகம் யாரென்றால் ராசாக திருவரங்க செல்வந்தான் அவ்வராக வராகமூர்த்தி என்பதாக காத்திகையும் கொண்டுமாளுக்கு முன்பே இதனை தான் அருளி செய்த வியாக்கியானத்தோடும் பூல ஸ்லோகங்களோடும் பெருமாள் திருமுன்பாக பராசரப்பட்டர் இந்த மகாத்மத்தை படித்தார் என்பது ஒரு முக்கியமான விஷயம் இந்த கைசிக மகாத்யம் படித்தவனுக்கு ஒரு பலன் உண்டாயிற்று என்ன பலன் கைதிக மாகாட்சியத்தை படிப்பவனுக்கும் கேட்பவனுக்கும் பரபரப்பிராப்தி என்பது நிச்சயம் என்பதாக வெப்பெருமான் அருளி செய்திருக்கிறான் அல்லவா அதே போல அந்த வரத்தை போலவே அன்றைய தினத்திலேயே திருவரங்க செல்வன் பராசர பக்தரை லீலாய் பூதியிலிருந்து லித்திய பூதிக்கு சேர்த்துக் கொண்டான் என்பது ஒரு விஷயம் பராசர பட்டர் பமபதித்த தினமாகவும் இது காட்டப்படுகிறது பிரம்மரதம் ஏறி அன்றே பட்டரானவர் வெயகுந்தம் போவது மன்னவர் விதியே என்பதை போல வெயகுந்தம் புக்களானார் என்பது ஒரு முக்கியமான விஷயம் பராக பெருமாள் குருக்கு உபதேசித்தனு அறிந்த போலே நான் இந்த மகாத்ம படத்தை அனுஷ்டித்த வேண்டும் என்பதை மனதில் கொண்டிருக்கிறார் தன்னுடைய திருவள்ளுவிலே கொண்டு ஆண்டாள் கானத்தினாலே எம்பெருமானுக்கு கெங்கரியம் செய்து எம்பெருமானை அடைந்தது போல் மகாத்மத்தினாலே செய்து நாம் கைந்த புரிய வேண்டும் என்பதாக நட்டர் திருவுள்ளி ஆண்டாறு அடியொட்டி மகாத்மிய படனத்தை படிக்கும்படியாக சன்னதிகளே உண்டாக்கின பெருமை தாரும் ஆண்டாளுக்கு உபகரித்தது பகவத் விஷயமான கானம் நட்டருக்கு உபகரித்தது பாகவர்த்தமான நம்பாத விஷயமான கீர்த்தி மகாத்ம அதனால இந்த மகாராஷ்டிரத்துக்கு வியாக்கியாவும் இருக்கார் அனுஷ்டாதாகவும் இருக்கார் பிரவர்த்தகராகவும் இருக்கார் அப்படின்னு ஒரு மூணு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது அவரே வியாக்காரம் பண்ணார் அவரே அதை அனுஷ்டித்து காட்டார் அவரே அதை பிரவர்த்தித்து காமித்தார் என்று முக்கியமான விஷயம் ஆக அதின் ஏற்கனவே வந்து சொன்ன சாதுர்மாசி என்னும் கார்த்திகேசி உதயத்திலே எம்பெருமான் சாதுர்மாசி யோக நித்திரையில் எழுந்திருப்பதனால முக உல்லாசத்திற்காக புண்ணிய கதைகளை படித்தல் கீத நித்தியங்களை செய்து நடனம் சங்கீதம் முதலானவர்கள் உத்தானோற்சவம் செய்ய வேண்டும் என்று ஆகமங்கள் சொல்லப்படினாலே அந்த ஆவணம் விதிப்படி அன்று படிக்க வேண்டிய புண்ணிய கதைகளின் ஸ்தானத்தில் அன்றைய தினம் நடந்ததால் பகவதாத்மியின்படி அன்றைய படிக்க வேண்டியதாய் இந்த கைத்திக மகாத்மியத்தை அவதாரிகா வியாக்கியானங்களோட கூட சட்டர் சேவித்து செவிர்த்திப்பிட்டார் என்பது ஒரு முக்கியமான விஷயம் சட்டருக்கு முன்பாகவே இல்லையா என்றால் பட்டருக்கு முன்பு உச்சானோசவம் நடந்திருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா விகிதமான போர் புண்ணிய கதாபனத்தில் ஏதேனும் ஒரு புண்ணிய கதையானது கண்டிப்பாக நிச்சயமாக படிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏன்னா புண்ணிய கதையை அவசியம் செய்ய வேண்டும் என்று உத்தாரோசத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டதாலே உத்தானோசத்தில் கண்டிப்பாக இந்த புண்ணிய கதைகள் நிச்சயமாக இருக்கும் என்பதும் சந்தேகம் இல்லை ஆக கைத்தமாக உத்தான உற்சவத்தில் பகவந்தனையில் படிக்க தகுந்தது என்று கண்டிப்பாக செய்யணும் என்று பிரவர்த்தித்தவர் பெட்டர் என்பது முக்கியமாக இருக்கிறது அதனாலேயே ஸ்ரீரங்கத்தில் இந்தளவும் பட்டர் திருமம் செத்தவர்களாலே இந்த கைதிக மகாத்தியனால் தெரிவிக்கப்பட்டு அவர்களுக்கு எல்லாவிட மரியாதைகளும் செய்யப்பட்டு வருகின்றன எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அதனால பட்டர் அனுகிரகித்ததாய் பட்டராலே அனுஷ்டிக்கப்பட்டதாய் பட்டராலே பிரவர்த்திப்பட்டதாய் உள்ள இந்த கைதிக மாகாத்தியம் பட்டருடைய திருவுடையை பற்றாசாக கொண்ட சகல ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் பரம ஆதரணியமாகவே இருந்து வருகிறது ஒரு முக்கியமான விஷயம் இனி இந்த வராக புராணத்தை பற்றி நம்முடைய ஆச்சாரியர்களே வேதாந்தாச்சாரியர் வேதாந்த தேசன் என்னும் ஆச்சாரியர் இரகசிய சிக்காமணி என்னும் ஒரு ரகசிய கிரந்தத்தை அருள் செய்திருக்கிறார் அந்த ரகசிய சிகாமணி விஷயம் என்னவென்றால் வராக என்பதுமான அருளி செய்த விவரிக்கும் முகமாக விஷயங்களை அற்புதமாக வேதாந்தாச்சாரத்தில் விசேஷமாக சாதித்து காட்டுகிறார் சாதித்து அருளி செய்திருக்கிறார் அதையும் இவ்விடத்தில் நேரம் இருந்தால் அடியன் விண்ணப்பிக்கிறேன் இது ஒரு முக்கியமான விஷயம் ஆக அடியேன் இதுவரையில் என்ன என்ன வேண சொன்னா என்பது புராணமா மகாத்மியமா என்பதை சொன்னேன் இந்த மகாத்யம் புராணத்தில் உள்ளதென்றால் எந்த புராணத்தில் உள்ளது என்பதை இங்கு சொன்னேன் மகாத்மத்திற்கும் கேசிக தானத்திற்கும் உண்டான அர்த்தம் என்ன என்பதை சொன்னேன் கேசிகம் என்பது ஏகாதசிக்கு துவாதசிக்கு இவற்றில் எதற்கு சம்பந்தம் என்பதை சொன்னேன் இந்த கேசிக மாகாத்தியத்தின் கதை என்ன என்பதையும் இதை சொல்லிவிட்டேன் இந்த கேசிக மாகதின் ஏற்றம் என்ன என்பதை சொன்னேன் பக்தர் இந்த கேசிக மாகாணத்தை எப்படி கண்டெடுத்தார் என்பதை சொன்னேன் விஷயங்கள் அடியேன் மேலே கூறிவிட்டேன் இந்த கைசிக புராண படனம் என்பது தகவலீ வைஷ்ணவ விபதேசங்களிலும் நடைபெற்று வந்தாலும் நடைபெற்று வருகின்றது என்றாலும் திருவரங்கத்திலேயும் திருக்குறுங்குடி விபதேசத்திலேயும் அனுப்சிக்கப்படுகின்ற கிரமமானது விலசணமானது அவசியம் வைஸ்வருடன் சென்று இரண்டு நாள் இருந்து இந்த உற்சவத்தை சேவிக்க வேண்டும் குறிப்பாக திருக்குறங்குடியிலே இந்த கைத்திக மகாத்யம் எப்பெருமான் திருமுன்பாக நாடகமாகவே நடித்து காட்டப்படுகிறது இதற்காகவே இந்த கைதிக புராணத்தில் வரக்கூடிய முக்கியமான பிரம்மராஜக்கு சம்பாடுவார் இருவர் இதை தவிர்த்து எம்பெருமான் பகவான் மூன்றை சேர்த்து மூன்று கதாபாத்திரங்கள் அவ்விடத்தில் இருந்து திருக்குறங்குடி எம்பெருமான் திருமுன்பாக திருக்குறங்குடி விபதேசத்தினுடைய படாதிபதியான திருக்குறங்குடி பேரோரமான சுவாமியினுடைய முன்னிலையிலேயே இதனை நாடகமாக எம்பெருமான் திருமுன்பாக நடித்து காட்டி நாடகம் முடிந்த பிறகு அவர்களுக்கென்று ஏற்பட்ட மரியாதைகளை இந்தளவும் வந்து பெற்று செல்கின்றனர் அவர்கள் அனைவரும் இப்போது கேரளா என்ற கேரளா என்ற கேத்திரத்தில் போய் அங்கேயே போய் அவர்கள சேர்ந்து விட்டதனாலே இன்னமும் மறக்காமல் அவர்கள் இந்த நடத்த வேண்டும் என்பதற்காக தேவதாசிகள் அவர்கள் அங்கிருந்து இங்கு வந்து புராணத்தை நன்றாக நடிப்பித்து காட்டுகிறார்கள் அவர்களை பேசக்கூடிய அவர்களுடைய அந்த கதாபாத்திரத்து வரக்கூடிய விஷயங்கள் பல ரசமான விஷயங்கள் இருக்கு அது அவ வந்து எயி தரமாட்டான் அங்க போய் பக்கத்துல இருந்து பார்த்தால் அதுல பல அபூர்வமான விஷயங்கள் அவர்கள் அந்த ஓலச்சோடைய ஆதாரமாக கொண்டு அவர்கள் செய்தித்து வருகிறார்கள் அது அங்கேயே உட்காருந்து போய் பக்கத்திலே இருந்து பார்த்தால் அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் பலரும் ரசிக்கலாம் என்ற விஷயமாக காட்டுறது அதுல அவர்கள் அந்த திருக்குமுடி திவேசத்துக்கு பத்து பதினைஞ்சாள முன்னாடியே முன்னாலே வந்திருந்து விரதத்தை அனுஷ்டித்து நிச்சயம் அந்த திருக்குளத்திலே நீராடி எம்பெருமானை தரிசித்து அந்த ஏகாதசி என்று அதே போல் மூன்று கதாபாத்திரமும் வேதம் அணிந்து பிரம்மராட்சசானவன் பிரம்மராட்சச வேகத்தை நிச்சயம் அதற்கு பூஜை செய்து அதை அதை அணிந்து கொண்டு எம்பெருமான் முன்பாக நடித்து காட்டுகிறான் அவசியம் எல்லோரும் அவசியம் ஒரு தடவையாக அனைவரும் அந்த உத்தரத்தை சேர்க்க வேண்டும் என்றுதான் பிரார்த்திக்கிறேன் இது ஒரு முக்கியமான விஷயம் ஆக இந்த கைசிக மாகாத்யம் கைதிக புராணம் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் அது என் கூறிவிட்டேன் இந்த செய்திக புராணத்தின் உள்ளே பற்பல விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன அதாவது இவைஷ்டவன் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதற்கு பற்பல விஷயங்கள் அந்த நம்பனர்களின் வாயிலாக விஷயங்கள் காட்டப்படுகின்றன எதே எது எதது புண்ணியங்கள் எல்லாம் இருக்கிறது அநேகமாக கைசித புராணம் பெற்ற வியாக்கியான அவர்களுடைய கையிலே இருப்பது இருக்கும் என்பதனாலே அடியன் அவற்றின் உள்ளே புற விரும்பவில்லை அதற்கு உண்டான மூல ஸ்லோகம் அதற்கு உண்டான தமிழ் அர்த்தம் மற்றருடைய வியாக்கியானம் என்ன எல்லாவற்றிடம் சேற்று புத்தகங்கள் பலரும் பல பதிப்புகள் வந்து இருக்கின்றன அதையாலே வந்து அவற்றை விடத்தில் விண்ணப்பிக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன் ஆக இவைகள் இந்த கைசிக மாகாத்தியத்தை பற்றி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இனி இந்த கைத்திக மாகாத்தியத்தை அருளி செய்த எம்பெருமான் பூமி பிராட்டிக்கு ஓர் உத்தமமான ஓர் மற்றும் புராத்திலிருந்து நன்றாக தெரிகிறது என்னவென்றால் இரண்டு ஸ்லோகன்களை அள்ளிச் செல்கிறான் நாம் அனைவருக்கும் அறிந்திருக்கக்கூடிய கிருஷ்ண தர்ம ஸ்லோகம் சர்வ தர்மான் பருத்திய மாமேகம் சரணம் பிரஜா சர்வ பாபதியோ மோசாமி மாசியோஹா அனைவரும் அறிந்த ஒன்று சீராம சரமஸ்லோகம் சக்குர தேவ பிரபன் நாயா அறிந்த ஒன்று இதே போன்று வராத சரமஸ்லோகம் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஸ்லோகம் அவற்றிலே இரண்டு ஸ்லோகங்கள் உண்டு இவ்விரண்டு ஸ்லோகங்களும் எம் பெருமானுடைய திருவுள்ளத்திலிருந்து உதித்த விஷயம் முக்கியமான ஸ்லோகங்கள் அதாவது மூன்று சரமஸ்லோகங்கள் என்று அறியன் சொன்ன முதல் சரமஸ்லோகம் என்னன்னா சர்ம தர்மான் பரித்தியா அர்ஜுனா உன் முயற்சியால் உண்டாகி நானே செய்தேன் என் அகங்காரத்தை விளைக்கும் கர்மயோகம் முதலான உபாயங்களை அவற்றை செய்ய தகுதியை உண்டாக்கும் அந்த உபாயங்களோடும் அவைகளில் உண்டான பழக்கத்துடன் அவற்றை மறுவிடாதபடி அறவே விட்டு உபாயம் என்னையே உபாயமாக பற்ற கடவாய் அவ்வாறு பற்றினாயானால் நான் உன்னை என்னை அடைய விடாமல் தனிக்கும் இடையூறாக உனக்கு உள்ள அத்தனை பாபகங்களையும் போக்கி போகும்படியாக செய்கிறேன் கலங்காதே என்று விருளி செய்கிறார் இவ்வகைய சர்மஸ்லோகத்தில் நான் பார்க்க வேண்டிய பல விஷயங்கள் உண்டு முக்கியமாக பகவான் இதற்றில் ஒரு நிர்பந்தத்தை பிரிக்கிறான் என்ன நிர்பந்தம் பகவானேயே உபாயமாக கொள்ள வேண்டுமானால் மற்ற உபாயங்களை விட்டே தீர வேண்டும் பகவானாலே காட்டப்பட்ட உபாயங்களாயினாலும் அவற்றையும் விட வேண்டும் ஒரு விஷயம் ஒரு நிர்பந்தத்தை பகவான் விதிக்கிறார் ஏனென்றால் தர்மம் என்பது வேறொன்று இல்லை தர்மமே பகவான் தான் அன்னை தவிர மற்றவற்றை காட்டுகிறான் என்று திருமந்திர ஆட்டத்திலே கரமஸ்லோகத்தினுடைய நிறுவனத்திலே பெரிய ஜீயரான மனோனிகள் மிகவும் தெல்ல தெளிவாக காட்டுகிறார் ஆக இத்தர உபாயங்களை விட்டு கண்ணனை பற்ற வேண்டும் என்று ஓர் விஷயம் காட்டப்படுகிறது அவ்வாறு இல்லாமல் இதர உபாயங்களில் ஏதாவது ஒன்று சிறிது தொடர்பு ஏற்பட்டாலும் நழி விடுவார் இதை எங்கு தெரிந்து கொள்ளலாம் திரௌபதியினுடைய ஜனநாயகத்தின் மூலமாக நம் நன்றாக அறிந்து கொள்ளலாம் என்று ஒரு விஷயம் இனி இரண்டாவது தரமஸ்லோகம் சக்கரவர்த்தி திருமகனான கடற்கரையிலே விபீஷன் ஆயுதப் பற்றி வாளர்களுக்கு அருள் செய்யப்பட்ட விஷயம் சக்ருதயதின பொருளானால் ராமா அது என் உனக்கு அடிமைப்பட்டவனானந்தோ இருக்கிறேன் என்று என்னை எவன் ஒருவன் புகழாக உண்டுகிறானோ அவ்வராறும் ஒரு சக்குருதேவ பிரபநாயர் ஒரே ஒரு இரவு என்னை பற்றியவனுக்கு எல்லா பிராணிகளிடமிருந்தும் பயமற்ற தன்மையை கொடுக்கிறேன் அபயப்பிரதானம் பண்ணுகிறேன் இது என்னுடைய கொள்கை என்று ஸ்ரீ ராம பிரபு அருள் செய்கிறான் இங்கு ஸ்ரீ ராமதிரான் எந்த தேவையும் இடாதவனாக இருக்கிறான் ஆனா ஒன்றே ஒன்றை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் எனக்கு நீ ரஷகனாக வேண்டும் இன்னும் ஒரு வேண்டுதல் ஒரு தடவையாவது செய்யணும் என்பதாக ஒன்றை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான் கிருஷ்ணனை காட்டிலும் ராமர் பரவாயில்ல ஆகையாலே கண்ணனை காட்டிலும் ஸ்ரீராமது எளிதாகிறார் என்பது ஒரு விஷயம் இதுக்கு ஒரு ஐதினா பெருமானார் ராமநுசரைய கலட்சேப கோஷ்டியிலே ஒருவர் சக்கரவர்த்தி சிதம்பனுடைய திவ்யமங்கல விக்கிரத்தை எழுதல பண்ணி கொண்டு வரினார் என்று அருளி செய்தார் என்பதாக இனி மூன்றாவதான கர்மஸ்லோகம் பராக நாயனார் குரு விராட்டி அருளி செய்தது இதே மனசு சுஸ்வசே பொருள் என்ன என்றால் மனதானது அலையாமல் நிற்கும் போது உடல் ஆனது நோயில்லாமல் நிற்கும் போது பாதம் பித்தம் ஏற்ற சமமாக இருக்கும்போது எவனு ஒருவன் என்னை உலகையெல்லாம் உடலாக உடைய நாய் பிறப்பு முதலிய மாறுபாடு நினைப்பானோ நினைக்கிறானோ அப்படி நினைத்த அவனுடைய வாழ்நாளிலே இறுதியில் அவன் மரணமடையும் அதாவது அந்த சரீரத்தை விட்டு வெளியில் கிளம்பும் தகையில் அவ்வேளையில் கட்டை போலவும் கல் போலவும் பிரஜை இல்லாமல் அவனை அப்படி ஒரு வேலை இருந்ததானால் கோமா கோமா செய்வோம் இல்லையா அப்படி போக ஒருத்தர் ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டதானால் அவனை முன்பு என்னை நினைத்தவன் என்பதையே பற்றாசாக கொண்டு ஏனை சரணம் பற்றின பக்தர் என்று நான் எப்போதும் நினைத்திருக்கிறேன் அது மட்டும் சொல்லல அவரை வேறொரு காட்டி இல்லாமல் பணவரத்துக்கு அழைத்து செல்லாமல் நானே வந்து அவனை அழைத்துச் செல்கிறேன் அழைத்து வாழ்விக்கும் எம்பெருமானாக பணதாக்கிகர வரதனாக இருக்கிறேன் என்பதாக இங்கு சொல்கிறார் இதனை பற்றி ஒரு சில விஷயங்களை விண்ணப்பிக்கிறேன் வராக அவதாரத்தினுடைய விஷயத்தை அமைத்து ஜலத்தினுள்ளே அமைத்தி வைக்கப்பட்டது அப்போது பூமி விராட்டியான பூமியை மேலடுத்து இதை ரஷிக்க வேண்டும் என்று எம்பெருமானை வேண்டிக் கொண்டார் எம்பெருமானும் நீருக்கும் சேற்றுக்கும் பின்வாங்காததியும் இவ்விரண்டையும் கொண்ட பன்றி உருவை எம்பெருமான் எடுத்துக்கொண்டு ஓர் மிகப்படுத்த வராக வடிவம் கொண்டு அந்த ஜலத்தின் உள்ளே புகுந்து இந்த பூமியை மேலெடுத்து இந்த பூமிக்கு ஓர் அதாவது ஜத்து அழுந்தாத வண்ணமாக ஒரு தன்மையை கொடுத்து பூமி அவன் தன்னுடைய தீயிடையே கழுவி கொண்டு கொடுத்து உனக்கு நான் மேலும் என்ன செய்ய வேண்டும் என்பதாக கேட்க அப்பொழுது பூமி இந்த பூமியில் உள்ளவர்கள் எளிதாக தேவரிதை வந்தடைய அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் அப்பொழுது வராக இவ்விரண்டு ஸ்லோகங்களை அருளி செய்தார் என்பது இந்த ஸ்லோகம் அவதரித்த இடத்தை காட்டுகிறது அப்போது நூதிராட்டிக்கு உபதேசித்த ஸ்லோகங்கள் இவ்விரண்டு ஸ்லோகங்களும் நம்முடைய ஆச்சாரியர்கள் உருவாச்சாரியர்கள் இவ்விரண்டு ஸ்லோகங்களை பற்றி என்ன சொல்வதாக என்றால் எம்பெருமானுடைய சர்வஸ்வம் என்பதாக வியாக்கியானங்களை காட்டுகிறார்கள் எம்பெருமானுடைய சர்வஸ்வம்னா எம்பெருமானுடைய சொத்தே இதுதான் என்பதாக செய்வார்கள் இந்த ஸ்லோகங்களில் அனுபவிக்கப்படும் எம்பெருமானை பெற தகுதியான எம்பெருமானை பற்றும் காலமும் எம்பெருமானை பற்றும் விதமும் பற்றப்படும் எம்பெருமானும் எம்பெருமானை பற்றுவதால் கிடைக்கும் பயனும் இந்த ஸ்லோகத்தாலே காட்டப்படுகின்றன இனி இந்த ஸ்லோகத்திற்கு விரிவான பொருளை விளக்குகிறேன் அறிய மனசி ஸ்தே என்று ஒரு வார்த்தை மனதானது நிலை நின்ற பொழுது மனசு இல்லாமல் மனசு நிலைநிற்கவா நில்லா நின்று என்றும் சஞ்சலம் ஈ வன கிருஷ்ணா என்று அர்ஜுனனும் சொல்றான் என்றும் சொல்லப்படுகின்றது அலைபாய் என்ற மனதானது அலைபாயம் மனது தங்க பெறாது கண்ட கண்ட இடங்களில்லை மனதானது பிரிகிறது அப்படி இல்லாமல் அதை ரொம்ப அழகா சொல்றார் வாகன்தோறும் நுழைந்து புறப்படும் நாய் போலங்கிறார் நம்மளுடைய அழகான பல விற்பாந்தங்களை அதாவது ஓமைகளை காட்டுவதில் நம்பிள்ளைக்கு அவரே அது இந்த மனதானது நிலைநிலாமல் அலையும் பொழுது என்பதாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் அதுதான் மனது நிறைந்த பொழுது என்ற அர்த்தம் ஒரு விஷயம் அடுத்தது என்றால் என்ன சொல்றாருன்னா உடலானது நிம்மதியுடையதா இருக்கு எப்ப நிம்மதியா இருக்குன்னா நம்ம அழகா இருக்க வரைக்கும் உடலானது நமக்கு நம்முடைய திருமணம் ரொம்ப பிடிச்சிருக்கு உடல் நிம்மதியினா எப்படி நிம்மதி ஏற்படும் அப்படின்னா நோய்கிடமும் நோய்க்கு இருந்தால் நமக்கு நிம்மதியானது இருக்கிறது ஒரு நோய் வந்திருந்தாலே நமக்கு துன்பமானது தாக்குகிறது அப்ப அந்த துன்பம் இருந்ததுன்னா நிம்மணமாக நினைப்பதற்கு நமக்கு ஆனது நம்மளுடைய சிந்தனையானது செல்லாது செல்லாது செல்லாது அப்ப என்ன தெரியாதுன்னா நிம்மதியா இருக்கணும்னா நிம்மதிக்கு உடலின் நிம்மதியானது அவசியம் என்பதான ஒரு விஷயம் தெரிகிறது அப்போ அடுத்த கேள்வி வருது அப்ப அந்த உடலின் நிம்மதிக்கு எது காரணம்னா சாதுசாமிய உடல் எப்ப நிம்மதியா இருக்கும்னா தாதுக்கள் சமமாக இருந்தால் உடல் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்றான் என்ன இந்த மூன்று ஏற்றத்தாழ்வுகளில் உடலுக்கு ஏற்க கூடிய வியாதிகளுக்கு காரணமாக இருக்கு அப்படி மூணும் ஒரே சமயம் மாதமோ பித்தமோ சேஷ்டமோ ஏற்பட்டால் அப்போதுதான் ஒருவனுக்கு மனமாடு உண்டாகிறது என்பதாக ஆயுர்வேத சாஸ்திரமாக சொல்லுகிறது ஆகவே அந்த தாத்துக்கள் சமமாக இருந்தால் நோய் உண்டாகாது நோயற்றாலே உடல்நிலை பெற்றவாறு மனசு நிச்சய இருக்கும் என்பதனால அப்ப என்ன ஆகும் எபெருமானை பற்றி நினைவானது நமக்கு ஏற்படுகிறது இவையெல்லாம் தகுதியாக இருக்கு எது மனசும் சரீரமானது முக்கிய தகுதியா இருக்கு சரீரம் நல்லா இருந்தா மனசு நல்லா வேலை செய்யறது இந்த விஷயம் அடுத்து இந்த மாதை கொண்டு யானை நினைப்பானா மனசு எல்லாருக்கும் இருக்கா யானை எப்படி நினைப்பானா யோ நரகா என்று காட்டுகிறான் யோநரகா என்றால் இந்த மனுஷன் யோநரகா யாரு எந்த மனுஷன் அப்படின்னா இந்த மனுஷங்க சொல் வந்து தேவதைகளையும் குறிக்கும் ஏனா அவர்களும் நம் போல சம்சாரத்தில் உணர்வு நமக்கு வந்து நூறு வயசுனா அவர்களுக்கு ஆயிரம் வருஷம் லட்ச வருஷம் ஏதா இருந்தாலும் அவர்களுக்கும் சரிதமானது அறிவே தீரும் அவர்களும் இந்த புளோரா தன்படி செய்தால் மோட்சம் பெறலாம் ஒரு விஷயம் நிறுத்தியான மனசே வேண்டுவது மற்ற எந்த தகுதியும் வேண்டாம் மனசு வந்து நிம்மதியா இருக்கணும் எம்பெருமானை பற்ற வேண்டும் வேண்டாம் என்ற ஒரு விஷயமானது தெரிகிறது இப்படி மனுஷன் செய்ய வேண்டிய காரியத்தை இதுல எங்கு தெரிவிக்கிறதுனா வர்த்தாளா என்பதனால காட்டான நினைக்க வேண்டும் நினைக்கணவன் என்ன எம்பெருமான் இருக்கிறான் என்பதை இவன் நினைக்க வேண்டும் இது முக்கியமான ஒரு விஷயம் நினைக்க கடவன் என்ற ஒரு விஷயத்திலே ஓர் சம்பிரதாய அர்த்தம் உண்டு எப்படி நினைக்கக்கடவன் என்றால் அனைவரும் அறிந்த ஒரு விஷயத்தை ஆனுகூல்ய சங்கல்பம் சாதிபூல்ய வர்ஜனம் கோப்திருத்த வர்ணம் என்பதான சில விஷயங்கள் அநேகமாக திருமந்திராட்டம் மூச்சுப்படி கரக்ஷேபம் கேட்டவர்களுக்கு இவ்விஷயங்கள் அரியன் சொல்லக்கூடிய விண்ணப்பிக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்கக்கூடிய அவசியம் உண்டு இருந்தாலும் எம்பெருமானே உபாயமாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அறிவு நம்முடைய சம்பிரதாயத்திலே குறிப்பாக செல்ல வேண்டும் ஆனால் ிய சிரதாயத்திலே தரணாகதி என்பதானது ஓர் சடங்கு இல்லை திரணாகதி என்பது ஓர் அறிவு என்பதாக நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள் எப்படி காட்டுகிறார்கள் என்றால் பகிர் புத்தி ஆதாரமாக கொண்டு ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகவம் மற்ற விஷயங்களை ஆதாரமாக கொண்டு சுவமேவ உபாயமேவ பிரார்த்தனாமதி கரணாகதி என்பதாக சரணாகதிக்கு லட்சணம் சொல்லுகின்ற பிரச்சாரத்திலே அள்ளி செய்கிறார்கள் நீ ஏன் உபாயமாக இருந்து வேண்டும் என்று நிறைத்தலாக அறிவு இருக்கு என்பதும் அன்று என்பது ஒரு முக்கியமான விஷயம் அது ஒரு சடங்கு அன்று அதுதான் அறிவாறு சொல்றார் எனதாவியார் தான் யார் தண்டினி கொண்டாக்கிலையே என்பதாக சொல்கிறார் மற்றவர்கள்லாம் என்ன என்றால் இப்படி எம்பெருமானேயே உபாயமாக கொள்பவர்களுக்கு தன்னடையவே வரக்கூடிய விஷயங்கள் மற்ற விஷயங்கள் ஆணு கோல் சங்கல்பம் பாதுகோல் வகரம் முதலான விஷயங்கள் அவர்கள் தனியாக பார்க்கப்பட வேண்டும் ஆக சுவேவோ உபாய பூதோமேவோ பிரார்த்தனா மதி தரணாகி நீயே எனக்கு உபாயமாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனை ஆகிய அந்த மதி அந்த அறிவு இருக்கிற சிந்தனை இருக்கிறதே அந்த அறிவே தரணாகதி மர்த்தடத்தை நினைக்கடைவன் என்பதனால் நீயே எனக்கு உபாயமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயமானது இவ்விடத்தில் துவனிப்பதாக காட்டப்படுகிறது என்றால் பகவானே எனக்கு உபாயமாக இருக்கிறான் பகவானே நீயே எனக்கு உபாயமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையாக அந்த மனதில் அந்த அறிவு இருக்கிறதே அந்த அறிவு ஒன்றே போதும் என்ற ஒரு விஷயம் அதான் சுமர்த்தா பிர நினைக்கடவன் என்று சொன்ன எப்படி நினைக்கக்கடவன் நீயே உபாயமாக இருக்கிறாய் என்று எவன் ஒருவன் நீயே உபாயம் என்று நினைக்கக்கூடிய ஜனாகதி என்ற அறிவை அறிவாக எவன் நினைக்கிறானோ அப்படிப்பட்டவன் என்பதாக இந்த அர்த்தம் இனிமேல் என்ன சொல்கிறார் என்றால் அடுத்த விஷயம் அஜம் என்று ஒரு வார்த்தை இனிமேல் பற்றப்படம் என்பதுமான் என்ன சொல்றான் மான் விஸ்வரூபம் அஜம் என்று சொல்லப்படுகிறான் சேதனமும் அதாவது அறிவுள்ள வஸ்து என்ன அறிவற்ற வஸ்து என்ன எல்லாராவற்றையும் தனக்கு உடலாக கொண்டுள்ளான் எம்பெருமான் அவனுக்கு பெயர் தான் விஸ்வரூபம் என்று திருநாமம் மனம் விஸ்வரூபம் என்று சொல்கிறான் இவன் எல்லாவற்றையும் உடலாக கொண்டதாலே அவர்களின் குற்றம் இவனுக்கும் ஒட்டி கொள்ளாதோ அது எல்லாத்தையும் உடலா இருக்கானா அது பண்ற குற்றம் எல்லாம் இவனை வந்து ஒட்டி என்றால் ஒட்டி எப்படி தெரியும் அடுத்த வார்த்தை என்பதை அஜம் என்று சொல்லாதது காட்டுகிறது அஜம் என்று சொல்லால் காட்டுகிறான் அஜம் என்றால் என்ன பிறப்பற்றவன் பிறப்பற்றவன் என்பதாக ஒரு விஷயம் இது உடலை பற்றி வரும் அதாவது இருத்தலோ பிறத்தலோ வளர்த்தலோ மாறுபடுதல் அப்போ இலைத்தல் மறித்தல் என்று அதாவது என்ன விஷயம்னா ஆத்மாவை பற்றி வரக்கூடிய விஷயம் சிலது கடிதத்தை பற்றி வரக்கூடிய விஷயங்கள் சிலது தான் பிறப்பட்டவன் என்று சொல்லிவிட்டதனாலே அடுத்த இடத்தில் வரும்பொழுது உடலை பற்றி வருகின்ற இருத்தல் பிறத்தல் வளர்தல் மாறுபடுதல் இணைத்தல் மறித்தல் என்ற ஆறு மாறுபாடுகளையும் ஆத்மாவை பற்றி வருவதாகவும் அது மட்டும் அறிவின்மை என்ன துன்பம் என்ன இவற்றையும் இவை காட்டுவதாகவும் கொள்ளுகின்றனர் அடுத்ததாக என்ன சொன்னார் பற்றின தீமைகளை அறியும் அறிவையும் அறிவின்படி செயல்படும் ஆற்றையும் தய முதலிய எபெருமானுடைய குணங்களை இந்த சொல்லானது காட்டுவதாக காட்டப்படுகிறது எல்லாவற்றையும் முக்கியமான முடியும் மாம் மாம் சர்வ பெருமான பரிச்செஜ மான் என்று அவ்விடத்திலும் பெருமான் அருளி செய்தான் இவ்விடத்திலும் அருளி செய்திருக்கிறார் என்றார் அப்படின்னா அஜம் விஸ்வரூபஞ்ச மாம் அஜம் மாம் என்பது எண்ணெய் என்கிற எண்ணெய் என்னை இந்த பொருள் கொண்டதாய் கரைக்கே உரித்தான நம் முயற்சியாலும் இந்த ஊன காண முடியாத திருமேனியை நம் போல்வாரும் காணும்படி காட்டும் எளிமைலா பன்றியிருந்தாங்க அதாவது மிகத்தாழ்ந்த வராக பிறவியிலேயே ஊன்றுகி கொடுதான அறத்தாழ விடுதலான சௌசீல்யம் எப்படிப்பட்ட ஒரு வராக ரூபம் ஒரு பந்தி உருவம் கொண்டு தண்ணீக்கும் அஞ்சந்தி உருவம் கொண்டு மிகவும் அருவறுக்கத்தக்கதான ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டான் என்பெருமான் அதுதான் மாம் என்று காட்டுகிறான் என்பதாக சொல்றான் அடுத்த ஸ்லோகத்துல தன்னை பற்றினவனுக்கு தன்னை பற்றினவன் என்றால் நீயே உபாயம் வேண்டி எவன் ஒருவன் அவனுக்கு வரக்கூடிய பயனை காட்டுகிறான் அத்தா நைத்த பின்பு என்பதாக நெருக்கு பொருள் இடத்திலே ஒரு விஷயம் முக்கியமானது உண்டு எம்பெருமானை எப்பொழுதும் அந்திம ஸ்பிருத்தியானது இருக்க வேண்டும் என்பதாக சாஸ்திரங்களை காட்டுவதாக பெரியவர்கள் அள்ளி செய்கிறார்கள் பக்தியை பக்தியாக உபாசனத்தை எவங்கொள்ளும் செய்கிறானோ எம்பெருமானை அடைந்தாலும் அவன் கடைசி வரையில் எம்பெருமானை இடைவிடாமல் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதான ஒரு விஷயம் பக்தி நெஸ்டனுக்கு உபாசனுக்கு உபாசனை பண்ணுபவர்களுக்கு இவ்விஷயமானது விதிக்கப்படுகிறது அவர்கள் தன்னுடைய சரிதம் கீழே விடும் பயந்தம் வரையில் உபாசனையை தொடர்ந்து ஆக வேண்டும் என்பதான ஒரு கட்டளை அவர்களுக்கு உண்டு இங்கு இவனுக்கு அந்த விஷயமானது என்பதாக காட்டுவதே இந்த இடத்த தடகா பின்பு என்று சொல்லி அடுத்து என்ன சொல்றாருமான உபாயம் என்று நம்ம ஏற்கனவே நினைச்சோம் அப்போ இப்போ அவனே உபாயம் நினைத்தவனுக்கு அவன் என்ன பலன் கொடுக்கிறான் அவன் தரும் காலம் என்ன அப்படின்னா எந்த காலத்தை கொடுப்பான் அப்படின்னு அடுத்து கேள்வி வரும் அப்போ பொருள் சொன்ன பெருமான் மியமானம் டூ காஷ்டமாக சமீபம் என்பதாக வார்த்தை அதாவது தன்னை நினைத்தவன் மரணம் அடைகிறாராய் இல்லைனா கட்ட போலவும் கல்லை போலவும் கிடக்கிறான் அந்திம காலத்துல வந்துட்டு கை கால் வேலை செய்யல பிரஜனை இல்லை கல்ல போல கட்ட போலவும் அச்சேதனம் போல கிடக்கிறான் ஆனால் உபாசகன் எப்படி இருக்கணும் மரணமடையும் போது கூட நினைவுடனே இல்லைனா அவனுடைய உபாசன பலன்தான் போயிடும் சொல்வார்கள் அந்தம காலத்தில் அந்த கடைசி காலத்தில் இருந்தே ஆக வேண்டும் என்பது விதிக்கிறது என்பது நன்றாக தெரிகிறது அது இல்லைனா அவனுக்கு உபாசகருக்கு மோட்சம் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் இவனுக்கு அது வேண்டியதில்லை ஆகையாலே இவன் உபாசகர்களை காட்டிலும் வேறுபட்டவன் ஆகிறான் இது எப்படி தெரியுதுனா இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய தூ தூ என்று சொல்லுகிறான் காட்டுகிறார் என்பதாக சொல்றான் இப்படி மரண காலத்தில் கட்ட போலவும் கல் போலவும் இருக்கக்கூடிய அவனுடைய அந்திம காலத்தில் இவனை நான் இணை பே அடுத்தது சொல்றான் எங்க சொல்றான் அகம் ஸ்மராமி நான் அவனை நினைக்கிறேன் என்று சொல்லுகிறான் எம்பெருமானைக்கும் சேதனென்றும் அந்தமான சேதனன் அறிவுள்ள சைதன்யம் உடையவன் ஒருவன் எவன் ஒரு நினைக்கிறான் அவனுக்கு கடைசி வரைக்கும் எம்பெருமானன் நினைக்கக்கூடிய அந்த அந்திமஸ் வர வேண்டுமே அப்படின்னா அது எம்பெருமானத்தில் இருந்தால் பயன் என்ன அதே எம்பெருமானு கிட்ட போகணும் நம்ம தான் பண்ண கடைசி வரைக்கும் பெருமானை நினைச்சிருக்கணும் பெருமாள் எடுத்து நம்மள நினைச்சுட்டு இருக்கோம் கடைசி காலத்தில் அதுக்கு என்ன பலன் எதுக்கு அப்படி பயன் எம்பெருமானு இந்த சேதனனை தானே பெற வேண்டும் சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கே என்ற ஒரு முக்கியமான அற்புதமான ஒரு அர்த்த விசேஷத்தை இடமானது காட்டுகிறது ஆக சேதனையை தான் பெற வேண்டும் என்றதை இந்த வாக்கியமானது இவ் அகம் ஸ்மராமி என்னும் இந்த வரிகளினாலே நம் நன்றாக தெரிந்து கொள்ளலாம் ஆக இவனை படைத்தல் தொடங்கி என்ன விஷயம் எப்போது படைத்தோமோ அதிலிருந்து இவனை பெற வேண்டும் என்று முயன்று பெறுகோன் யாருனா எம்பெருமான் தான் சக்தி உழவன் தான் இவனன் இவனன்னோ இச்சேவனையை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்தான் இவன் செய்த எம்பெருமானன் செய்த முயற்சியினுடைய பலனோ இந்த சேவன் இவன் பக்கத்தில் வந்திருக்கிறான் என்பது ஒரு முக்கியமான விஷயம் அதை இந்த இடத்தில் சொல்ற ஆக எம்பெருமானே முதலிலிருந்து தொடங்கி முயன்று வருவதாலே இவனை கை கொள்ள இவன் நினைக்க மாட்டாரா என்று தடவை நினைச்சான் எம்பெருமான் எப்ப நினைச்சா உடல் வியாதி இல்லாமல் சரீரம் நன்றாக இருந்த போது மனசு துக்கம் இல்லாமல் இருந்தபோது எம்பெருமானே நீயே எனக்கு உபாயமாக இருக்க வேண்டும் என்று அறிவினால் எவன் தன்னுடைய அறிவினால் உபாயம் மற்றொரு வேறொன்று உபாயம் அன்பு எம்பெருமான உபாயம் என்று எவன் நினைத்தானோ அப்படிப்பட்ட அவனுக்கு என்பதாக அர்த்தம் ஆக அதுதான் சேதனுடைய பாக்கியம் அதுதான் எம்பெருமானக்கும் இதுவே பாக்கியம் அதுதான் இந்த அப்படிப்பட்டவன் யாருனா அவன் தான் பத்ரத்தம் இந்த இடத்தில் ஆகவே இவன் ஒரு தளவை தன்னை நினைத்ததை தான் எம்பெருமான் இப்போவும் நினைச்சிருக்கான் அப்படி நினைத்தான எப்பொழுது அனை இப்போது நடத்திருக்கான் ஆகவே இது நிறைய பேரானது எம்பெருமானுக்கு என்று தெரிகிறது இந்த ஸ்லோகத்தினுடைய வரிகளாலே இவனுடைய அதாவது சேத்தவனுடைய பேர் எம்பெருமானுக்கு ஏற்பட்டது காரணம் அதாவது இவனுக்கு தான் சேதன லாபம் ஈஸ்வரனுக்கு என்னும் சூத்திரத்தினுடைய காட்டப்படுகின்ற அர்த்த நன்றாக ஜொலித்து காட்டுகிறது சரி இனி சேதனம் செய்த பாக்கியம் என்ன அப்படின்னா இவ்விதம் சேதனையும் எம்பெருமான் நினைக்க இவனுக்கு என்ன சிறப்பு இருக்குதான் சேதனை நினைக்கிறான் அப்படின்னா இவனை எம்பெருமான் இவன் என்னுடைய பக்தன் என்று ஆதரித்ததுனால்தான் இவன் எம்பெருமானை கொடுத்து சிந்தனை பண்ணான் என்பதாக ஒரு விஷயம் நீங்கள் பக்தன் என்ற சொல் உபாதகனை குறிக்காது என்பதாக அனைத்து ஆச்சியர்கள அருளி செய்திருக்கின்றனர் நாம் நன்றாக நினைவில் உபாசகனை குறிக்காது உபாசகனை அத்திமஸ்மதி கண்டிப்பாக போனும் என்ற நிர்பந்தமானது ஏற்படும் அது வேண்டாம் என்று சொல்லப்பட்டதனாலே இங்கு பக்தன் காட்டப்படுகிறன் யாருன்னா பிரபந்தன் பிரபந்தனே என்னும் சொல்லாலே காட்டப்படுகிறான் ஆக நீங்க எவருமான் சேதனும் நினைக்கிறான் என்பது தெரிகிறது இச்சேதனன் ஆகையாலே நானும் அவனுக்கு உடலே ஆகவே என்னை ரசிப்பவனும் அவனே என உறுதி கொண்டு என்ன செய்யறானா தன்னை தான் ரசித்துக் கொள்ளும் செயலிருந்து தன்னை தானே ரசித்துக் கொள்ள முடியும் என்ற நினைவில் இருந்து ஒளிவடைந்து அதிலிருந்து கை வாங்கி என்ன ரசித்துக் கொள்ள என்னிடத்திலேயே எல்லா அவரது பகவானத்திலேயே அத்தனை பொறுப்புகளையும் விட்டு விட்டான் ஆகவே அப்போ பகவத் இடத்திலேயே எல்லா பொறுப்பையும் விட்டுறதுனால என்ன ஆயிடுச்சு சேரணம் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் பகவானே செய்ய வேண்டிய காரணம் வந்து ஒருவர் இந்த காரணத்தை நீயே எனக்கு தெரியாது எல்லா பொறுப்பும் உங்கள்கிட்ட அப்படின்னா அந்த பொறுப்பு இவனுக்கு உண்டா இவன் செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களும் எவன் இடத்துல ஒப்படைக்கப்பட்டதோ தான் செய்யணும் அப்போ இவனுக்கு விரேண்டிய இந்த சேதனனுக்கு வேண்டிய விஷயங்கள் என்ன என்னவோ அதெல்லாம் எம்பதுமான அந்த பொறுப்பானது இப்போ எம்பெருமானுடைய தலைக்கு வந்து சேர்ந்து விடுத்தது ஆக இவன் இன்னொரு தடவை மரணமோ துன்பம் மரண துன்பம் என்ற இந்த அனுபவத்தை யமன் முகத்துல விழிக்க வேண்டாம் இவன் எப்போவுமே நம்மளே அடைஞ்சி நமக்கு கெங்கிஞ்சம் பண்ண வேண்டும் என்ற உறுதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை எம்பது மனக்கிறான் இப்படி ஒரு தடவை நினைத்தவனை தான் எப்போதும் நினைத்திருக்கிறான் இந்த எம்பெருமான் பெருமான் இவனுக்கு தரும் இன்பம் என்ன அப்படின்னா என்று அதற்கு பொருள் இதற்கு பொருள் என்ன இதற்கு மேலில்லை என்று மிக உயர்ந்ததாக இருக்கக்கூடிய பரமாம் கதீம் பரமதத்திற்கு இவனை நானே கொண்டு செல்கிறேன் பரமதத்திற்கு இவனை நானே அழைத்துக் கொண்டு செல்கிறேன் ஆழித்து அழைத்துக் கொள்ளாமல் நானே வந்து இவனை பரமவாதத்திற்கு அழைத்துச் செல்கிறேன் என்பதாக அதாவது பரமமான கத்தியாவது என்னன்னா கரவதாய் பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற பெயரனை பெற்றிருக்கும் சேதன யார் ஒருவனோ அவனுக்கு தன்னையே காட்டி தன்னிடத்தில் தனக்கு கைங்கரியத்தை செய்யக்கூடிய பெயரை அழிப்பதே என்பது பரம பரமான பரமமான கதி என்பதை சொல்லால காட்டப்படுகிறது இப்படி இந்த பயனை சேதனன் பெறும்பொழுது அதாவது சாத்தொடனா ஆதிவாதி கருதாக திருவாய்மொழியினுடைய சூழ்விசும் பணிமகள் தூரியம் முழக்கினா என்ற அந்த பத்தாம் பட்டில இருக்கக்கூடிய கடைசியில் இருக்கக்கூடிய பதிகத்திலே இவ்வுலகத்திலிருந்து கிளம்பின கேதவன் ஆழ்வார் எப்படி இங்கிருந்து பிரணபகத்துக்கு சென்றார் மரு வழியில் வந்தவர்கள் யார் யார் என்பதை பற்றி பல விபதமான பல விஷயங்கள் அவ்விடத்தில் நம்பி அவர்கள் செய்திருக்கிறார் அப்படி வரும்போது ஆதிவாக சிலரானவர்கள் இவனை பிரணத்திற்கு அழைத்துக் கொண்டு செல்ல வருவார்கள் அதே போல கருணாழ்வார் கருடன் வந்து அழைத்து செல்வதும் உண்டு இதெல்லாம் யாருக்குன்னு கேட்டார் எல்லாம் உபாசனம் செய்து எம்பிரமான பெறவே திட்டத்தில்தான் இவாளுக்கு உபாசன மார்க்கத்தாலே எம்பெருமானை அடைபவர்களுக்கு இவ்விஷயங்கள் எம்பெருமான் எம்பெருமான உபாயமாக கொண்ட பிரபலர்கள் எம்பெருமான தவிர்த்து வேறொன்றை பற்றாக கொள்ளாதவர்கள் இந்த ஆதிவாகிகளுக்கு யார் தலைவன் எம்பெருமானனோ தலைவன் ஆக ஆதிவாதிகள் ஆதிவாகிகளுடைய தலைவரான எம்பெருமானன் இவரே வந்து யாரு கையிலும் காட்டிக்கொடாமல் எப்படி எடுத்துட்டு போறான்னா தன்னுடைய உத்திரியத்தால் இவனை முக்காடிட்டு அணைச்சு கொண்டு போவான் என்பதாக வியாக்கியான பெரியவர்கள் நம்முடைய பூர்வத்திற்கு அருள் செய்கிறார் இது எங்கன்னு சொல்லியதுன்னா இப்படி ஒரு சித்தாந்தம் கல்வங்கோல் பிராட்டி அனைவரும் தெரிஞ்சது பரகாலி திருமுகி அதுல தானே என்ன சொல்றாரு வெள்ளி வழக்கை பற்றி உத்திரியத்தால் முட்டாக்கிட்டு அழைத்து போனா போல என்பதாக ஒரு விஷயம் ஆக லங்கையில் சிறைந்த பிராத்தியை செயல்படுத்தி தானே புஷ்ப விமானத்தில் எடுத்து வைத்துக் கொண்டு போனா போலையும் இருக்கிறது என்பதாக அப்படத்தில் வேக்கான சீக்தி ஆக அழைத்துச் செல்லும் போது முட்டாதிதல் ஏன் பெருமாள் இப்படி முட்டா கிட்டுகள் போனான் அப்படின்னா கண்டவர் கண் பட்டு திருஷ்டிதோஷம் வாராமக்காக பார்த்துக்கிட்டு இப்படி எடுத்துட்டு போட்டாரே அப்படின்னு சொல்லி திருஷ்டி தான் என்ன பண்றது என்பதற்காக எடுத்துட்டு போறான் என்பதாக சொன்னார் ஆக இப்போது சொல்ல வேண்டுமானால் அண்ணன் என்ன சொன்னான் அப்படின்னா எல்லா தர்மங்களையும் விட்டே பெற்ற வேடம் ராமன் என்ன சொன்னா ஒரே தடவை தான் என்னை வராக வருமான ஒரு தடவை நினைச்சாலே போதும் நினைச்சாலே போதும் தான் என்னது எப்படி நினைக்கணும் நீ உபாயமாக நீயே எனக்கு உபாயமாக இருக்கணும் என்று நினைத்திருந்தாலே போதும் ஒரு நீ நினைச்சுதான் போதும் வேற ஒன்றுமே வாண்டாம் என்ற ஆகவே இந்த மூன்று சரமஸ்லோகங்களிலும் கடைசி உபாயத்தை காட்டுகின்ற ஸ்லோகம் இதுவே ஆகையாலே இதுக்கு கர்மஸ்லோகம் என்ற பெயரானது மிகவும் அழகாக அமைந்திருக்கிறது ஆக இந்த இரண்டு கர்மஸ்லோகங்களும் பிரபோபாபேஜிய மோக்ஷிசாமி என்று சொல்றது அதாவது எல்லா பாவங்களிலிருந்து விடுபட செய்கிறேன் என்றும் இவன் விரோதிகளை போக்குதல் மட்டுமே காட்டப்பட்டது உன் விரோதியை போக்குறேன்னு காட்டப்பட்டதே தவிர இவனுக்கு கிடைக்கக்கூடிய பேர் எப்படி கிடைக்கிறது முறையே இங்க ரெண்டு கரமஸ்லோகம் கிருஷ்ணகர்மஸ்லோகம் ராமதர்மஸ்லோகம் காட்டல ஆக இந்த வராத சிரம அவையும் காட்டப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வராத சிரம ஸ்லோகம் மிகவும் சிறந்தது இது ஆய்வாளர் அழகா சொல்வது நினைமின் நெடியானே நினைமின் நெடியானே என்று நினைத்தால் போதும் அப்படி பகவானை நினைத்தாலே போதும் அவனை நினைத்த உங்கள் ஜெகத்தில் எப்பொழுதும் இந்த எம்பெருமான் நினைத்திருந்தே காரியம் இந்த வராத சிரமத்தினுடைய ஸ்லோகத்தின் அசத்தை காட்டுகிறது ஆக வராமத்துவ ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்னவென்றால் மனசு நன்றாக இருக்கும்போது சரீரத்தில் எந்தவித துக்கமும் ஏற்படாமல் இருக்கும்போது சகல சேதனா சேதனைகளையும் தன்னுடைய உடலாக எவன் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு அம் பகவானேயே உபாயமாக நீயே எனக்கு உபாயம் என்று எவன் ஒருவன் நினைத்து விட்டானோ சரீரமும் மனசும் நன்றாக இருக்கும் போது எவன் ஒருவன் நினைத்து விட்டானோ அப்படிப்பட்டவனுக்கு அப்படிப்பட்டவருக்கு அவன் தன்னுடைய அந்தம காலத்திலே கட்டையை போலவோ எந்தவித அதாவது எந்தவித செயலும் ஈடுபடாமல் இருக்கும் பொழுது இருந்தாலும் அப்படிப்பட்டவன் திறத்திலே அவனை நான் நினைத்துக் கொள்கிறேன் அந்த சமயத்திலே அவனை நான் நினைக்கிறேன் ஏன் நினைக்கிற என்றால் அவன் என்னையே உபாயமாக கொண்ட பிரபன்னாகையான அப்படிப்பட்டவனை நான் நினைத்துக் கொண்டு அவனை ஆதிவாகிகள் கையில் ஒப்படைக்காமல் ஆதிவாகிய தலைவராக இருக்கக்கூடிய நானே வந்து உட்காந்துட்டு அவர்களை அழைத்துச் சென்று அவனை அழைத்துச் சென்று அவனுக்கு நித்தியமான கெங்கிரத்தும் கொடுத்து அந்த கெங்கிரத்தினாலே அடியேன் முகோலாக அடைகிறேன் அதாவது பார்த்த கெங்கிரியமாக இல்லாமல் அவனை பராத்த கெங்கிரிய பலனாக ஆக்கி வேறொன்றை பலனாக காட்டுவது அதாவதுனா கைங்கரியம் செய்வதால என்ன பலன் கைங்கரியமே பலன் கைங்கரியத்தினாலேங்கரியம் செஞ்சேன் அதனால எனக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கு அப்படின்னா சுவார்த்தம் பரார்த்தம்னா எத்தனை கைங்கரியம் செய்தாலும் இன்னும் முகப்பே கூவி பணிகொள்ளாய் இன்னும் என்னை கூவி பணிகொள்ளாய் எம்பெருமானுடைய முகோல்லாசமே நமக்கு முக்கியமான விஷயமாக காட்டப்படுவதனாலே இந்த வராக தர்மஸ்லோகமானது அவற்றையும் மிகவும் அழகாக காட்டுகிறது என்ற விஷயத்தை விண்ணப்பித்தேன் வராக எம்பெருமானை பற்றி ஏராளமான விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது இருக்கிற இந்த கைசிக புராணம் என்ற ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று கடற்கலந்து வாழ்கின்ற சிவவைஷ்ணவ பிரபன்னர்கள் சத்தம்பராயக்கு ஒரு கட்டளை இட்டதனாலே அந்த கட்டளையினை சிறந்த நடிகன் அறிந்த அளவிலே ஒரு சில வார்த்தைகளை விடத்தில் விண்ணப்பித்தேன் இது இருக்கக்கூடிய பல குற்றம் குலங்களை பொறுத்தல்வது கடமையாக கொண்டு அடியனுடைய இந்த விஷய விஷயத்தை பற்றி இதுடன் முடித்துக் கொள்கிறேன் ஸ்ரீமதி ராமானுஜா எனவா ஸ்ரீமதி வரவரமணி எனவாக அழிவாரம்பெருமான ஜியத்தினுடைய விளைவுகாரணம்